எனக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கான் ஒன்று ரூ என்றால் முதல்ல ஒன் ரூ என்கிறதுக்கு என்ன விஷயம் சொல்லலாம் என்ன யோஜனை பண்ணி பார்த்தால் உலகத்தில் ஒன்றே ஒன்றா இருப்பது எது என்று பார்த்தால் அதை மத்தொன்னு அதை போல கிடையவே கிடையாது என்று ஒரு ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்னால் ஒரே ஒரு விஷயம்தான் லோகத்துல உண்டு அதுக்கு ரெண்டாவது கிடையவே கிடையாது அதை போலவோ மேம்பட்டோ ஒரு வஸ்து கிடையாது என்னால் எது ஒன்று இருக்குமோ அதற்குத்தானே ஒன்று சப்தத்தை சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு யுனீக்கான ஒரு வஸ்து ஒன்னு உண்டு என்று சொன்னால் அது பரபிரமத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது பகவான் என்ற சப்தத்தாலே நாம் சொல்லுகிறோம் ஆனால் வேதாந்திகள் அதாவது வெறும் உபனிஷத்துக்களை மட்டும் பார்த்து விஷயத்தை சொல்லுபவர்கள் அதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் பிரம்மம் என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார்கள் பகவான் என்கிற சப்தத்தாலே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அதற்கு காரணம் உண்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் மேலே அதையும் தெரிவிக்கிறேன் ஆக ஒன்றே ஒன்று உண்டு என்னால் அதைத்தானே சகல வேத வேதாந்தங்களும் தெரிவிக்கிறது ஏகமேவா அத்விதீயம் என்று அந்த சுவேதாசுர உபனிஷத் என்கிற உபனிஷத்தினே இது ரொம்ப இதுதான் பெரிய விஷயமாக தெரிவிக்கப்படுகிறது ஏகமேவான ஒன்னே ஒன்னுதான் ஏக்கம்னா ஒண்ணு அர்த்தம் ஒன்னுதான் அத்வினா ரெண்டாவதே கிடையாது ரெண்டாவதே கிடையாது ஒன்னே ஒன்னு தான் என்ன எத்த சொல்லிச்சா அந்த பரபிரம்மத்தை சொல்லிச்சு முதல்ல ஒரு விஷயம் பரபரம்னு ஒன்னு உண்டு ஒத்துக்கிறவன் நடத்துறதா இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வசுவே கிடையாதுன்னு சொல்றவனும் இருக்கானே அப்ப என்ன பண்றது இது ஒரு விசாரணை நமக்கு வந்து சேர்றது அதாவது பகவான் கடவுள் இறைவன் என்று எந்த சொல்லுங்கள் என்ன விசாரம் பண்றதுன்னு கேட்டார் அது அவனுக்கு அப்படி ஒப்புக்கொள்ளாதவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காஸ்து பேர் வச்சிருக்கா அவனை என்கிறார்கள் இவர்கள் ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களில் எடுத்து பார்த்தால் அவனை சூன்யவாதி சூன்யவாதினா என்ன சர்வம் சூன்யம் அந்த மாதிரி ஒரு தத்துவமே கிடையாது நீ சொல்லக்கூடியதாக ஒப்பற்றுவதாய் ஒரே ஒன்று உள்ளதாய் அப்படி உண்டான ஒரு தத்துவம் என்ன உலகத்தில் கிடையவே கிடையாது கடவுளாவது ஒன்னாவது அப்படின்னு சொல்றவனெல்லாம் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டா முதல்ல அவனுக்கு கடவுள் இருக்கிறான் என்கிறத நம்ம எப்படியாவது சாதிக்கலாம் சாதித்த பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் கடவுள் இருக்கிறார் நிலை ஆட்டணுமே விஷயம் பாருங்கள் நம்ம இதுக்கு ஒரு பாசுரமரொழி செய்தார் திருவாய்மொழியில் ரொம்ப அற்புதமான பாசுரம் சாமான்யமா நேரடியா அந்த பாசுரத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவு அர்த்தங்கள் புரியாது ஆனால் ஆச்சாரியர்களிலே பரமஜானியா இழந்தவழி இருந்தவர் கூறத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் அவர் ராமானுஜருடைய நேர் சிஷ்யர் ராமானுஜரே கூட என்ன சொன்னார் தெரியுமா நீர் ஆச்சாரியா நான் உமக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூறத்தாழ்வானுடைய மேதா விலாசத்தை கொண்டாடினாரா அவருக்கு அவ்வளவு பெருமை அதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னன்னா பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்கம் எழுதணும்னு ராமானுஜர் அவர் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார் அவரு ஆச்சாரியரான ஆள வந்த நியமிச்ச கட்டார்ேர் பூர்வாச்சாரியர் அதாவது போதாயன மகரிஷி என்பவர் ஒருத்தர் ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கமாக ஒரு நூல் எழுதி இருந்தார் அதுக்கு விற்பிகிரந்தம்னு பேர் அது ரொம்ப பெரிசது விற்பிகிரந்தம்னா எங்கேயோ அதுக்கு சொல்றார் ஒரு லட்சத்துக்கும் மேலே உள்ள ஒரு பெரிய கிரந்தம் இருக்கிறத்துக்கு பொறுமைதான் அந்த காலத்தில் அப்படியே குரு பரம்பரையில எழுதி வைத்திருக்கிறார்கள் உடனே அதை தேடிட்டு இவர் காஷ்மீரத்துக்கு போனார் காஷ்மீரத்துக்கு போறதுன்னா என்ன சுலபமான காரியமா யோஜனை பண்ணி இன்னைக்கு வேணா போடலாம் இன்னைக்கு காஷ்மீர் போறது கஷ்டம் தான் அதுவே விஷயம் அது இருக்கக்கூடிய நிலைமைகளை உத்தேசித்து சொல்றது ஆனால் பிரயாணமே கஷ்டம் அந்த காலத்தில் ஆயிரம் மைல் எத்தனை ஆயிரம் மைல் அண்ணன் போகணும் அந்த காலத்துல என்ன உண்டு ரயில் உண்டா இந்த மாதிரி விமானம் உண்டா என்ன உண்டு எல்லாம் கால்நடையாத்தான் நடந்து போகணும் மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது புதுரையில போகலாமோ தெரியல ஆக இப்படி எல்லாம் அவர் காஷ்மீரத்துக்கு போனார் போனால் அங்க இருந்தது அந்த விருத்திகிரந்தம் அந்த ஊர் ராஜாவினிடத்தில் போய் ரொம்ப அவனை கொண்டாடி உபசக்தி பண்ணி அந்த வாங்கி வச்சிருந்தார் ஒரு பகுதி வாசிந்தார் சரி மீதிய நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு மூடி வச்சுட்டு தூங்கிவிட்டார் மறுநாள் கார்த்தாலும் எழுந்தார் எழுந்து கிரந்தத்தை பார்க்கலான் அதுக்குள்ள அந்த ராஜா எல்லாம் வந்து என்ன பண்ணா அந்த கிரந்தத்தை பிடிங்கிட்டு போயிட்டோம் இவரது எடுத்துட்டு போயிட்டோம் அதெல்லாம் ராஜா கட்டளை இட்டு விட்டான் அங்க இருந்த பண்டிதர்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவள் வந்து வித்தி கிரந்தத்தை பார்த்து ஒரு கிரந்தத்தை எழுதி விட்டார அப்புறம் நம்முடைய மதங்களுக்கெல்லாம் இங்க ஒன்றும் இதுவே இல்லாத போயிடும் ஆகினாலே அவருக்கு அது கொடுக்க கூடாதுன்னு கலகம் பண்ணினான் அதனால பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்றேன் எப்படியோ ஒன்று பிடிங்கிட்டு போயிட்டார் துக்காக இது ஆயிரம் மைல்கள் பெருகுதருது அவருக்கு பத்த பட்ட சிரமம் வீடா போயிடுச்சே அப்ப பக்கத்தில் இருந்த கூறத்தாழ்வான் அவர் என்ன சொன்னாரா நீர் கவலைப்பட வேண்டாம் நேற்று இரவு நீர் உறங்கின பிற்பாடு மற்ற மூன்று பகுதிகளையும் சேர்த்து முழுக்க நான் வாசித்து வைத்து விட்டேன் வாசித்தது மட்டுமில்லை விண்ணப்பிக்க பெரிய கோவில் வந்து சொல்லட்டுமா என்று கேட்டார் அதாவது அப்படிப்பட்ட ஒரு சார புத்தகத்தை வாசித்தான் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எத்தனை அப்படியே மனபாடமா வந்துடும் ஆச்சரிய காலத்துல ஆச்சரியம் அபிபிராயம் அந்த மாதிரி சொல்றாங்களே சாாியமான இவ்வாளுக்கே இப்படி இப்படி ஜானம் இருக்குமானார் அவருக்கு கூறத்தாழ்வானிக்கு எப்படிப்பட்ட ஜானம் அங்கதான் எம்பலுமானார் என்ன பண்ணினார் இந்த கூரத்தாழ்வானை பார்த்து ஆலங்கனம் மன்னிந்து நீராச்சாரியராக இருந்திருக்கணும் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார் அந்த விளக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த பாசுரத்தை எடுத்து முதல்ல கொஞ்சம் தெரிவிக்கிறேன் என்ன பாசுரம் அது அவன் ஊழல் ஆலனில் அவன் அருவமைகள் உளனுடமையின் உடன் இருதமையோடு ஒளிவிலும் பறந்தே என்று இதுதான் பாசுரம் பாசுரத்தை நேரடியா பாசுரத்தை ஒரு அர்த்தமும் புரியாது உடனில் அவன் உருவமை உருவுகள் உடன் அலனில் அவன் அருவமிதான் இந்த பாசுரத்தில் இருக்கு நீ உடன சொல்றியா அவனுடைய உருவம் இவ்வுருவுகள் அவனை இளன் என்று சொல்லுகிறாயா அவனுடைய அருவம் இவ்வருவுகள் இவ்வளவுதான் பாசுரத்தில் இருக்கு ஆனால் இதை எப்படி கூறத்தாழ்வான் விவரித்தார் என்கிறதை வியாக்கியானங்கள காட்டியிருக்க முதல்ல என்ன தெரிவிக்கப்படுகிறது இந்த பாசுரத்தில் கடவுள் என்று ஒருத்தன் இல்லவே இல்லை பரபிரம்மம் என்று ஒன்று கிடையாது பரபிரம்ம சொல்லுவாண்டாம் இப்ப அதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம் முதல்ல கடவுள் என்கிற சொல்லாலத்தான எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுபோனும் என்ன சொல்றான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் வைத்துக் கொண்டு பார்ப்போம் ஏன் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து அது உள்ளே இருக்கிறபடியே என்று அந்த அந்த என்று நாம் சொல்லுகிறோம் அதத்தான் தமிழிலே சொல்லுகிற பொழுது கடவுள் என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறாங்க அந்தர்யாமின்ற சொல்லுடைய நேர் தமிழ் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா கடவுள் அவ்வளவுதான் மற்ற எல்லாவற்றையும் கடந்து எல்லாருடைய உழுக்குள்ளேயும் அவன் இருக்கிறபடினால அவனுக்கு கடவுள் என்ற பெயர் ஏற்பட்டது ஆழ்வாருக்கும் அந்த சூன்யவாதிக்கும் ஒரு வாதம் நடக்கிறது அந்த வாதத்துல ரெண்டு பேரும் விசாரம் பண்ற வா அவர் என்ன சொல்றார் முதல்ல ஆழ்வார் சூன்யவாதியை பார்த்து சொல்றாரு வா உன் வாயாலேயே கடவுள் இருக்கிறார் என்று நான் ஒப்புக்கொள்ள வைக்கிறேன் உன்னுடைய வாதம் நீ எதை சொல்லுகிறாயோ அந்த வாதத்தை கொண்டே நான் கடவுள் இதுவரை யுக்திவாதம் பேரு இதுக்கு பிரமாணங்களை கொண்டு அதாவது வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு இதிகாசங்கள்ல இப்படி சொல்லியிருக்கு புராணங்கள்ல இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு அதை கொண்டு பண்ணுகிற வாதத்திற்கு பிரமாணத்தை கொண்டு பண்ணுகிற வாதம் என்று பேர் சொல்லிவிடலாம் ஆனால் இவன் தான் எந்த பிரமாணத்தையும் ஒத்துக்காதான் இவனுக்கு எத்த சொல்றது வேதத்தில் சொல்றதுன்னு சொன்னா வேதத்தையேன் பண்றேன் சொல்லி அந்த வார்த்தையை கொண்டே அவன் இருக்கிறான்னு நான் நிரூபி சொல்றேன் அது எப்படி முடியும் என் வார்த்தையை கொண்டு நீ ஒழுங்க பதில் சொல்லே வா கடைசியாக உனக்கே முடிவு தெரியும் கேட்கிற என்ன கேட்கற சரி கடவுள் இருக்கிறான் என்கிற வார்த்தையை கொண்டு அவனை இல்லை என்று சொல்ல போகிறாயா அல்லது கடவுள் இல்லை என்கிற சொல்ல அவ இல்லை என்று சொல்ல போகிறாயாத்தான் சொல்ல மாட்டேன் ஒத்துக்கிறீ அப்படின்னு சொன்னான் அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் என்ன கருதுகிறாயோ அதே பொருள் தான் இல்லை சொல்லாலேயும் அப்படின்னு புதுசா இருக்கு உலகத்தில் என்ன பொருள் எதிர்மறையான பொருள்கள் அப்படி இருக்கிற பொழுதோ ரெண்டு அர்த்தம் சொல்றீங்க என்ன அர்த்தமும் அதேதான் இல்லை என்று சொல்லி நீர் ஏதாவது உலகத்தில இருக்கிற வழக்கில என்ன வாதம் இருக்கோ அதுல நீ பேசணுமே தவிர நீச்சு உங்களுடைய சாமர்த்தியாலும் ஒவ்வொரு சொருளுக்கும் என்ன பொருளோ அதே பொருளைத்தான் நீயும் இல்லாத பொருள் நீ இல்லாத வேற விபரீதமான அர்த்தம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நானும் என்ன விசாரம் நீ சொல்றதே நானும் சொல்றேன் நான் சொல்றதைய நீ சொல்றேன் இப்படியே வாதம் பண்ணின்றதா எனக்கு புரியலையே உங்களுக்கு என்ன பொருள் நீ இல்லைன்னுதான் பொருள் அப்படின்னு உடனே சொன்னார் யாரு ஆழ்வார் இல்லை என்ற பொருளுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருக்கிறது அர்த்தம் நான் நிரூபிக்கிறேன் எப்படி நீ இல்லை என்ற பொருளுக்கு வெறும் இல்லை என்று சொல்ல மட்டும் ஒரு பொருளை அதோட நினைச்சுங்க குடம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய பொருள் என்ன இங்க குடம் இல்லை குடம் இல்லை அப்படின்னு அர்த்தம் தான் அதுக்கு வேற ஒண்ணும் அதுக்கு பொருளே கிடையாது அப்படின்னு குடமில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் கிடைச்சதுன்னா குடம் இங்க இல்லை இப்பொழுது இல்லை அர்த்தம் கிடைச்சதே தவிர குடமே இல்லை பொருள் கிடைக்குமான்னு கேட்ட ஏன்னா இல்லை என்ற ஒரு சொல்லை மற்றொரு பொருளோடு நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டுமானால் அந்த பொருள் ஏற்கனவே இருக்கிற பொருளா இருந்தால்தான் அந்த பொருளோடு சேர்த்து அது இல்லை என்று சொன்னாலும் சொல்ல முடியும் புரியுது புரியும் நான் சொல்றேனா உங்களுக்கு புரியுது விசாரம் என்னன்னா ஒரு பொருள் குடம் இல்லைன்னு சொன்ன ஏற்க ஒரு பொருள் தெரிந்திருக்கணும் வாயும் வயிறுமா இருக்கும் இப்படி இருக்கும் அது மேல வாயு இருக்கும் ஏதோ தீர்த்தம் சேர்த்து கொண்டு வந்தார் பத்து பேருக்கு ஒரு குடத்துக்கு இருக்கு ஆனா இப்ப குடம் இல்லைன்னு சொன்ன அபிப்பிராயம் இங்க என்ன இருக்கு வாங்கிட்டு வரல வீட்டில் இருக்கிறது ஒரு விதத்தில் அந்த குடம் இருந்தால் சொல்லோடு சேர்த்து சொல்லப்படவே மாட்டார் இது உலகத்தில் உண்டா இல்லையா அப்போ இல்லை என்று சொல்லாலே நீ எதை சொல்லுகிறாயோ அது இருந்துதானே ஆகணும் எப்படி இல்லாத ஒரு வசதி நான் சொல்றேன் எங்கேயுமே இல்லாத ஒரே ஒரு பொருள் இருக்கணும் ஒரே ஒரு பொருள் தான் பொரு வேண்டாம் ஒரே ஒரு பொருள் எங்கும் எப்போதும் எப்படியும் இல்லாத ஒரு பொருளை உன் வாயால் சொல்ல பார்க்கலாம் அப்படி நம்ம பார்த்து கேட்கிற சூன்யபாத்தியம் எப்படி சொல்ல முடியும் எங்கும் எப்போதும் எப்படியும் இல்லாத ஒரு பொருள்னு சொன்னா அப்படி ஒரு பொருள் கிடையவே கிடையாது அது அப்படி அந்த பொருள் அப்படி எங்கேயும் எப்போதும் எங்கேயும் எப்படியும் இல்லாமல் இருந்ததானால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் நம்முடைய புத்தியுடன் நுழையவே நுழையது நமக்கு வரவே வராது எங்கேயான ஒரு இடத்துல இருந்தா தான் அந்த பொருளை என்ன ஆகும் நம்முடைய புத்தியில வந்து அந்த பொருளை பற்றின ஒரு ஜானம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது இல்லை என்கிற சொல்லாலே சொல்லப்படவும் ஒரு இடமாக ஆகும் அப்ப எப்போ ஒரு பொருளானது எங்கும் எப்போதும் இல்லாதது என்று கிடையவே கிடையாது இல்லாத பொருள் என்று ஒன்று கிடையவே கிடையாதோ அப்பொழுதும் என்ன ஆகும் இல்லை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா இருக்கிறது அர்த்தம் இல்லை என்று பொருக்கு இல்லை என்று அர்த்தமே கிடையாது குறைஞ்சபட்சம் நியாய சாஸ்திரத்தை கொண்டு சொல்லுகிற பொழுதும் ஒரு குடம் உண்டாகிறது அந்த குடத்தை உடைத்தால் அது ஓடாக தூளாக ஆகிவிடுகிறது என்று சொல்லுகிற பொழுதும் குடம் இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும் இன்னும் குடமாக இல்லை இப்பொழுது வெறும் மண்ணாக இருக்கிறது இனிமேல் தான் அது குடமாக ஆக வேண்டும் என்று அதனுடைய விட்டது என்றால் ஏற்கனவே இருந்தது ஆனா இப்ப அது உடஞ்சு போடுச்சு இல்லை அப்படின்னு அர்த்தத்தில் வரும் ஆனால் ஏதோ ஒரு கணத்துல அந்த வசூ இருந்துதான் ஆகணும் அப்பதான் அதோட இல்லை என்கிற சொல்லையே சொல்ல முடியும் ஆகினால எப்பொழுது இல்லை என்று நீ சொ என்பதை நீட்டாய் என்று சொன்னாது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லி ஆகணும் அவனுக்கு நீ இன்னைக்கு பார்க்க முடியல அது வேற இடத்துல இருக்கு முடியல அவனால் எங்கும் இல்லாத பொருளை நான் சொல்லுகிறேன் சொன்னா முயல் கொம்பு இல்லை ஆகாய தாமரை இல்லை இல்லாத திருஷ்டாந்தமாக உலகத்திலே உதாரணமாக சொல்லக்கூடிய வத்துக்கள் தான் என்ன சொன்னா நான் வந்து முயல் கொம்பு இல்லை சொல்றேன் ஆகாய தாமரை இல்லை சொல்றேன் அப்படின்னா உடனே அவர் சிரிச்சார நான் என்ன கேட்ட உன்ன எங்கும் எப்போதும் எப்படியும் ஒரு பொருளை சொல்லு நீ என்ன இடத்திலும் கூட நீ இருக்கிற வஸ்துக்களை தான் கொண்டு வந்து இல்லை என்கிற சொல்லாத சொல்ல முடிந்ததே தவிர என்ன இருக்கிறது உலகத்தில் கொம்பும் இருக்கிறது ஆனா என்ன அந்த கொம்பும் தலையில மாற்று தலையில் இருக்கு என்ன நீயே அதை வேறு விதமாக இருக்கிறது ஒப்புதான் என்று வேணுமானால் சொல்லலாமே எங்கும் எப்பொழுதும் எப்படியும் இல்லாத வஸ்துவாக அந்த கடவுள் என்கிற தத்துவத்தை உன்னால் நிரூபிக்கவே முடியாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் வகுப்புல பாடம் எடுத்து வழக்கம் எனக்கு அதே மாதிரியே சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்றேன் என்ன சொல்லலாம் எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர எனக்கு நீச்சல் தெரியாது நிரூபிக்க முடியாது உண்டாக நீச்சல்லை நிரூபிக்கிறது கட்டம் எங்கேயுமே நெகட்டிவா பண்றது கஷ்டம் இல்லை நெகட்டிவ் அப்படி யாராலும் நிரூபிக்க முடியாது உடனே என்ன அந்த கொலை நடந்த சமயத்தில் அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை அப்படின்ற நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை நீ நிரூபின்ற கொலை நடத்த இடத்துல இவனை தவிர அந்த வேற எதுவும் சாட்சி இல்லை என்ன வழ அந்த இடத்துல இல்லை எப்படி நிரூபிக்கலாம் நீ சொல்ற அதே சமயத்துல நான் இந்த இடத்துல இருந்தேன்னு நிரூபிக்கிறது ஊர்ஜிதம் ஆயிடும் அப்படி ஊர்ஜிதப்படுத்த பாசிட்டிவ் ப்ரூப் தான் வேணுமே தவிர நெகட்டிவ் ப்ரூஃப் வராது சட்டத்தில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற விஷயம் ஆகா எந்த வகையாள பார்த்தாலும் ஒரு வசுவை இல்லை என்று நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு என்ன சொல்லலாம் கடைசி பக்ஷன்னு சொன்னா இப்படி இல்லை அது அப்படி இருந்தது இன்னைக்கு இல்ல சொல்றேன் கண்முன்னால இல்லாதையோ போயிடுச்சு ஒரே ஒரு கிச்சன் மல்டி பர்பஸ் மெஷின் வந்த ஒரு ஏந்திரம் காணும் ஒரு உலக்கை காணும் ஒரு அம்மி காணும் உரம் காணும் அப்படின்னா இந்த காலத்துல பசங்களுக்கு சொல்ல முடியாது என்னடா நான் கூட கிருஷ்ணாவதா சரித்திரத்தை ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு இருந்தது உபன்யாசம் பண்ணினேன் பசங்கள் எல்லாம் சின்ன பசங்கள்லாம் உட்காந்து காட்டான் அவள் கூட வெண்ண திருடின சரித்திரா கட்டுறதுக்கு யாரு தான் ஆனந்தமா இருக்காது எல்லாத்தையும் உக்காந்து கேட்டிருந்தா பசங்கள்லாம் கூட இவ்வளவு ஆசையாக காட்டுக்கிறாள் இவளுக்கு புரியும்படி நான் சொன்னேன்னான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு உடனே அது ஒரு பையனை கூப்பிட்டு கடைசியில் முடிஞ்ச உடனே கேட்டேன் என்னப்பா உபன்யாசம் எல்லாம் நன்னா இருந்தா கேட்டு ஆஹா நன்னா இருக்கு சுவாமி ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்படின்னா எல்லாம் நன்னா புரிஞ்சுதான் எல்லாம் நன்னா புரிஞ்சுது ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் புரியல அப்படின்னா என்னன்னா கண்ணனை என்னமோ அவன் அம்மா வந்து உரல்ல வச்சு கட்டினாள்னு சொன்னீர் அது உரல்னா என்னான்னு கேட்டாங்க இத சொல்ல மாட்டோம் இப்ப யாருக்கு உரவு தெரியும் யாராவது சரி உரல்றது இப்ப யாராத்துலயும் வருஷமா எங்காத்திலயே உரவு கிடையாதுன்னு வச்சுப்போம் அது கூட இங்க சொல்ற உரல் கல் உரலே இல்லை அது மர உரல் அது கல் உரலா இருந்தா இழுத்துட்டு கூட போக முடியாது அது நெல்லு குத்தறதுக்காக வைத்திருந்த மர உரல் அது அந்த உரலை யார் பார்த்திருக்க போறான் உரலோட கட்டி போட்டான் அப்ப என்ன தெரிஞ்சது உரல் படம் போட்டு அது கூட புத்தகத்தை கூட படிக்கிற பசங்களை கூட என்ன படத்தில் கூட பார்த்தது இல்லையா அப்ப உரல் என்கிற வசூ இல்லவே இல்லை என்ன சொல்ல இன்னைக்கு உள்ள வந்து இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம சொல்லிவிட்டார் அவன் உருவமியல் நீ உழை அவனை சொல்லுவாய் சூன்யவாதி பார்த்து சொல்றார் நீ உழங்கெனில் அவன் உழன் எப்படி உழங்கு அவன் உருவம் உருவுகள் எல்லாம் பாக்குற வஸ்துக்களுக்கு மொத்தம் அவனுடைய சரீரம் அவனுடைய ஒரு விஸ்தரம் தான் அப்படி சொன்ன உடன் அலனால அவன்ருவம் இவ்வுன்டிவுன் இப்படிக்கிறான் என்று அடியோடு இல்லை என்று நிரூபிப்பதற்கு யாராலும் முடியாது என்று அழகான ஒரு வாதத்தை பண்ணி இந்த சூன்யவாதியை நிரசித்தார் ஆழ்வார் இது திருவாய்மொழியினுடைய முதல் பதிகம் உயர்வர உயர் நலம் என்று தொடங்குகின்ற பாசுரம் தெரிவிக்கப்படுகிறது அது இல்லை என்று சொல்றவன வாதம் பண்ணணும் இல்லை என்று சொன்னதே தப்பு அப்ப உண்டு என்ன நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன பிற்பாடு மேலே ஆழ்வாரே என்ன காட்டுகிறார் என்னால் அப்படி உடன் எனக்கு இளன் என்கிறன்டு சொல்ல அத்தோடு சேர்த்து சொல்லலாம் இல்லை என்கிற சொல்லையும் சேர்த்து சொல்லலாம் ஆனால் இரு அவன் உடன அவன் இரு அவன் உடன் உன் இளன் என்று நிரூபனம் ஆகவே ஆகாது ஒழிவிலன் பரந்தே அவன் எப்படி இருக்கிறான் கேட்டா உடன் சுடர்மிகுள் அதுக்கு மேல அவன் இருக்கிறான் என்று ஒப்புக்கொண்டு விட்டார் அதுக்கப்புறம் அவன் எதை கொண்டு நிர்ணயிக்க வேண்டும் வேதம் முதலான நூல்களை கொண்டுதான் பகவானை பத்தி நிர்ணயம் பண்ணணும் வேதாந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் அதையும் தெரிவித்து விடுகிறேன் ஒன்றை அறிவதற்கு எதை கொண்டு நாம் அறியலாம் கேட்டா முக்கியமாக மூன்று பிரமாணங்கள் இதத்தான் விசிஷ்டாத்தில ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அத்தாரிட்டின் சொல்றம் அனுமானம்ய்சபன் கண்ணாலை பார்க்கிறோம் காதாலை கேட்கிறோம் அதாவது வாயாலே நுகரு சுவையை உணர்கிறோம் மூக்காலே நுகர்கிறோம் சரீரத்தால நாம் உணர்கிறோம் என்று சுவை ஊறு ஒளி இதுக்கு பேர் வச்சிருக்கிரியத்தனைமே பிரத்ய பேரு என்ன நினைச்சிருக்காங்க நினைச்சிருக்காரு கொஞ்சம் நன்றாக கிரந்தங்களை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் ஆனால் எல்லா இந்திரியங்களுமே பிரத்யம் தான் அதாவது கண்ணால பார்க்கறது மாத்திரம் பிரத்யம் இல்லை காதால கேட்டா அதுக்கும் பிரத்யம் தான் பேர் அதே போல தொட்டு பார்த்து ஒருத்தர் உணர்ந்தால் அதுக்கும் பிரத்யன்னு தான் பேரு பொதுவா சொல்றது என்ன சொல்றோம் நான் பிரத்யமா பார்த்தேன் அவசியம் நினைக்கிறேன் அனுமானம் என்று ஒரு பிரமாணம் உண்டு சில விஷயங்களை பிரத்யத்தால அறிய முடியாமல் போய்விட்டால் அந்த இடத்துல நாம் என்ன பண்றோம்னா அனுமானம் என்றால் யூகம் நம்ம யூகத்தால அறிகிறோம் என்ன இன்புரன்ஸ் இதுக்கு இது தர்க்க பாட்டத்தினுடைய ஆதி பேசிக்கே இதுதான் என்ன பேசிக் தெரியுமோ பாருங்கள் என்ன சொல்றதுன்னா அடிப்படையில ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னன்னா பர்வத்தோ வன்னிமான் தூமத்வா மகாநசே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்னன்னா இது இந்த காலத்து திருஷ்டாந்தம் உதாரணம் இல்லாரு அந்த காலத்து இது கூட இப்போ பழசியு சொல்லணும் போயிடுது யாரிலயும் இல்ல என்ன பழைய நாள்ல எல்லாரும் அடுப்பு மூட்டினா கரியடுப்பு கட்டையடுப்பு தானே மூட்டுவார் அதனால அப்ப அதுல என்ன ஆகும் புகை வரும் அப்ப புகை வந்ததுன்னா நெருப்பு இருந்தா தான் புகையும் நெருப்பு இல்லாட்டா புகையவேகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒருத்தன் போற பொழுதோ மலையினுடைய உச்சியில பார்த்தா புகை மட்டும் தெரிஞ்சது இவனுக்கு இவனுக்கு பிரத்யமாக இப்பிரத்தியத்தாலே இவனுக்கு நெருப்பு தெரியல இவனுடைய கண்ணுக்கு நெருப்பு இருக்கிறதா தெரியல ஆனா புகை மட்டும் தெரிஞ்சது உடனே என்ன பண்றான் புகை இருக்கிறபடினால அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்னு இவன் சொன்னான் இதுதான் அனுமான் இருக்கோங்க அதனால அங்க நெருப்பு இருந்தாகணும் இப்ப எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்க நெருப்பு இருந்தாக எப்படி தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்டா எத்தனா மகாநசே அப்படின்னு மகாநசம் என்ன சமையல் அறை ஆக சமையல் அறையில ஏற்கனவே இந்த நெருப்போடு சம்பந்தம் உடையதாக அந்த புகையை பார்த்திருக்கிற ஒரு தொடர்பு கண்ணுக்கு தெரியல மட்டும் தெரிஞ்சது அந்த புகையை கொண்டு என்ன பண்ண நெருப்பை தெரிஞ்சபடினாலே இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இதுக்கு என்ன பேரு அனுமானம் பேரு அனுமானம்னா ம்னு நம்ம சாதாரணமால லாங்குவேஜ சொல்றோம் ஊகம்னு சொல்றோம் அதுதான் அனுமானம் இப்ப பிரத்யட்சம் கண்ணால பார்த்து அறியலாம் கண்ணால பார்த்து அறிய முடியாதட்ட சில சமயம் யூகத்தாலையும் அறியதும் எத்தனையோ வீடுகளிலேயே சில விஷயங்கள் எத்தனையோ விஷயம் ஆர்வத்த நான் இப்ப தான் வெளியில போயிட்டு வரேன் ஆத்துவாசல பாக்குறேன் யாரோ ரெண்டு பேருடைய செருப்பு வச்சிருக்கு ஓ யாரோ வந்திருக்கா போல என்ன பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் அது பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற நான் இன்னும் உள்ள உட்காந்து மணிகால நான் பார்க்கல ஆனா எங்க ஆத்துவாசல புதுசா ரெண்டு செருப்பு பார்த்தா உடனே எங்க ஆத்துவாசல ஒருத்தருடைய கார் நிக்கிறது தர தெரிஞ்சவருடைய கார் எனக்கு அது இவருடைய கார்னு தெரியும் ஓ அந்த காரை பார்த்த உடனே என்ன பண்றேன் ஓஹோ அவர் நம்மக்கு வந்துருக்காரு போல இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா இதெல்லாம் அனுமானம் தான் வேற ஒண்ணு சாதாரண விழிது பிரியில ஏதோ அடையாளத்தை கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது என்ன சொன்னார்னா சப்தம் என்னன்னா அது முக்கியமா வேதம் அந்த வேதத்திற்கு துணை நூல்களாக இருக்கக்கூடியவை எல்லா சேர்த்தா இந்த சப்த பிரமாணம் அது முக்கியமான அத்தாரிட்டி வேதத்துல ஒரு விஷயம் சொல்லி ஓது உண்மை பெரியவர்கள் வச்சிருக்கா சாதாரண அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்கும் ஆனா அந்த விஷயம் தெரியல அதாவது ஒருத்தர் சொன்னார் அவர் இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார் ஏன் அவர் சொல்லட்டும் அப்படித்தான் பண்ணணுமா ஏன்னா அவர் சொல்லட்டும் அப்படின்னு வார்த்தை சொல்றாளா இல்லையா ஒரு வார்த்த சொல்லா உப்பநிஷத்துக்கள் அப்புறம் அந்த வேதத்தை விளக்க வந்த இதிகாசங்கள் புராணங்கள் அந்த இதிகாச புராணங்களுக்கு பிறகு பாஞ்சராத்திரம் முதலான ஆகவங்கள் இன்னும் மனு மகிழ்ச்சி முதலானவர்கள் எழுதி வைச்ச தர்மசாஸ்திரங்கள் இன்னும் ஆழ்வார்களோட செய்த திவ்ய பிரபந்தங்கள் அதற்கு பூர்வாச்சாரியர்களுடைய பின்னால வந்து ஆச்சாரியால் சொன்னது ஒரு பிரமாணத்தை போய் சேர்ந்துடும் ஒரே வார்த்தையில சொல்லணுமானால் டெக்ஸ்டுவல் அத்தாரிட்டின்னு எதெல்லாம் கொள்ள முடியுமோ அது அத்தனைக்கும் சேர்த்து சப்தம் பிரமாணம் அப்படின்னு வச்சுட்டார் ஆக ஏதாவது ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று நிர்ணயம் பண்ணணுமானால் எப்படி நிர்ணயம் பண்ணலாம்னு கேட்டா ஒன்னும் பிரத்யத்தால இல்ல அனுமானத்தாலே இல்ல சப்தத்தாலே இன்னும் இப்படித்தான் நிர்ணயம் பண்ணணும் ஆனால் பரதத்துவமான பகவான் அவனுடைய தன்மைகள் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா அதுக்கு வேதவியாசன் பிரம்மசூத்திர பாட்சியத்தை பிரம்மசூத்திரன் அருணை செய்கின்ற பொழுது ரொம்ப தள்ள தெளிவாக ஒரு விஷயம் கேட்டுவிட்டார் என்ன சொன்னார்னா பகவான் தத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணுமானால் சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ளணும் பிராலையோ அனுமான சொல்லத்தால அறியா தெரிஞ்சிருக்கு அறிவது என்கிறது நம்மால முடியாத ஏதோ கோவலுக்கு போறோம் அவனுடைய திருமேனியை சேவிக்கிறோம் சொன்னா கூட இந்த திருமேனியைத்தான் சேவிச்சமே தவிர அவனுடைய உள்ளபடியான தன்மைகள் அத்தனையும் தெரிஞ்சு விட்டோமான்னு தெரிஞ்சுக்கவே இல்லை அர்ஜுனனுக்கே பகவான் விஸ்வரூபத்தை காட்டுறேன் விஸ்வரூபத்தை காட்டுற பொழுது உடனே அர்ச்சுனன் சொல்றான் கண்ணா உன்னுடைய விசுரூபத்தை கண்ணிய சற்று சற்று நீ என்ன பாரு அப்புறம் தான் பசியாமி தேவா எல்லாரையும் உன்னை பார்த்தேன் அதுல எல்லாரையும் பார்த்தேன் எல்லாரும் உன்னு உன்னு அடங்கி இருக்கிறார்கள் என்ன அர்ஜுனன் அதை எல்லாம் என்னது பகவத்கீதா செல்லுகிறது என்ன தெரியபடி ஊரக்கண்ண நிச்சயமாக முழுமையாக பார்க்கவே முடியாது இந்த சில சமயம் பார்த்திருப்பீங்க ஒண்ணிச்சிருக்கூடாடி கண்குனால தெரியுறதுக்கு என்னதுக்கு என்ன வேணும் இருக்கு அதுக்கு தனியா ஒரு கண்ணாடி கொடுத்து அது பார்த்தா ஒண்ணுமே இல்லை அந்த கண்ணாடி அட்டை இந்த பக்கம் அட்டை வச்சிருக்கான் அதை போட்டு விஷயமே நமக்கு தெரியுது என்ன தெரியும் நமக்கு ஒரு சாமானிய வசுவை த்ரீ டைமென்ஷன் பார்க்கறது கூட என்ன பண்றது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆகினாலே அந்த பரமாத்மாவான பகவானை பிரத்யத்தால் அறிய முடியாதுன்றது நிர்ணயமான விஷயம் ஆனால் அனுமானத்தால் அவனை அறியலாம் அப்படின்னு முதல்ல ஒரு பானையை பார்த்தா பார்த்த உடனே என்ன தோணும் இந்த பானையை இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியா நமக்கு உண்டு ஜத்தை பார்க்க இவ்வளவு பெரிய பணினு அறிந்து கொண்டு விட்டா என்ன இது கொஞ்சம் பிரம்மசூத்திரத்தை சாஸ்திர யோனித்வாத் ஒரு சூத்திரம் அது அது இவர் வேதவியாசர் பண்ணின சூத்திரம் அது சாஸ்திர யோனித்வாத் அப்படின்ற சாஸ்திரத்தை யோனி காரணமாக உடையவனாகையாளே அப்படின்னு சொன்ன யோனி இந்த சப்தத்திற்கு காரணம் அர்த்தம் அந்த இடத்துல அவன் தன்னை அறிவதற்கு காரணமாக உடையவன் மட்டும் தான் அறியலாம் அவன் அனுமானத்தாலே பிரச்சக்கத்தார முடியாதுன்னு சொன்ன சீர்ந்து போச்சு இப்ப அனுமானத்தார அறியத்துல என்ன கஷ்டம் எந்த சொல்ற அங்க இதே மாதிரிதான் சொல்ற எந்த வஸ்துவ பார்த்தாலும் சகதிருகம் காரியம் அப்படின்னு ஒரு காரியம்னா ஒரு வசுவை பார்த்தா அது சக்கரத்துக்கம் ஒரு கர்த்தாவே உடையது அப்படின்னு அப்போ ஜெகத்துவங்களோடு கூடியதா இருக்குது இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு இதை யாரோத்தையும் இப்படி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு வச்சுட்டு அத பண்ணிடணும் ஈஸ்வரன் எடுத்து விட்டேன் என்ன தப்பு அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னு கேட்டா அதனால என்ன ஆயிடும்னா இந்த பானையை ஒரு பண்ணி இருக்க முடியாது அப்ப என்ன ஆகும் ஒரு பத்து பயவனாவது சேர்த்துதான் பண்ணிருக்கணும் கை எட்ட முடியும் அவ்வளவு தானே பண்ண முடியும் அப்ப இவ்வளவு பெருசா பார்த்தா என்ன தோன்றது இப்ப ஒத்தன் பண்ணிருக்க முடியாது அப்ப பத்து பேர் சேர்ந்து பண்ணிருப்பா ஒரு பெரிய பில்டிங்றோம் இந்த பில்டிங்க கட்டினவன் யாருன்னு எவ்வளவு ஒருத்தன் கட்ட முடியுமோ ஒரு நூறு கொத்தனார சேர்ந்தா தான் இந்த பில்டிங்கு தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி என்ன பண்ணிடுவோம் இவ்வளவு பெரிய ஜெகத்துன்னா இதை திருத்திச்சிருக்கிறது ஒரு ஈஸ்வரனால முடியாது இதுக்கு நூறு ஈஸ்வரன் ஆயிரம் ஈஸ்வரன் நாம கல்பனை பண்ணிட்டு ரெண்டாவது கொயவன் பானையம் பண்றான்னு பார்க்கிறோம் அவனுக்கு மேலி உடையவனாக அளவுபட்ட ஜானவனாக நினைக்கிறோம் அதே போல இவ்வளவு பெரிய உலகத்தை இதுக்கு மேல ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிருந்தா அப்ப என்ன ஆயிடும் கேட்டா இதெல்லாம் வந்து ஒரு குறையாக ஏற்பட்டுவிடும் அப்படியெல்லாம் கூடாது என்கிறபடினாலே பகவான் என்கிற ஒரு தத்துவத்தை நாம் உள்ளபடி தெரிந்து கொள்ளணும்னா எதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் சாஸ்திரங்களை கொண்டுதான் தெரிந்து கொள்ளணும் என்னன்றது முதல் அபருஷேயம் அபௌருஷம் ஒரு புருஷனாலே பண்ணப்படாது மனுஷர்கள் அதை இல்லையா அனாதிகாலமாக அது தொடர்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு கூட அதுக்கு அந்த பெருமை உண்டோ இல்லையோ இன்னைக்கு மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ சொல்றாள் அவ கூட என்ன சொல்றா தெரியுமோ எத்தனையோ நூல்கள் எத்தனையோ காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இருக்கிற நூல்களுக்குள்ள ரொம்ப பழமையான நூல் எதுன்னு சொன்னா பாரத தேசத்தினுடைய வேதங்கள் தான் சொல்றாரு இந்த நம்ம ஊரை விட்டுடுவோம் வெளி தேசங்கள்லயும் ஏதோ சில சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கோம் இல்லையோ அந்த சிவிலைசேஷன்ல யார் யாரோ என்னென்னமோ எழுதி வச்சாலும் இல்லையோ அதெல்லாம் என்ன ஆச்சு இப்ப அத்தனை கிரந்தங்களும் அந்த விஷயத்துல கொஞ்சம் இந்த ஆராய்ச்சிகளும் பண்றபடினா சொல்றேன் அவர் தான் இந்த வேதத்தை எல்லாம் முதல்ல என்ன பண்ணினார் அச்சு போட்டார் அவருக்கு என்ன பெருமை தெரியுமோ முன்னால வேதத்தை அப்படியே பாடமா பண்ணி ஒப்பிச்சிருந்தாலே தவிர அதுக்கு எழுதா களவின்னு பேர் வச்சிருக்கா தமிழில் அதுக்கு ஆமராயம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஆம்னாயம்னு வாயால சொல்லப்படுகிறது வாய் மொழி என்ன பண்ணுவார் ஒரு ஆச்சாரியர் வாயால் சொல்லுவார் உடனே சிஷியர் என்ன பண்ணுவார் அதை திருப்பி சொல்லுவார் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவருக்கு மனப்பாடம் ஆயிடும் இந்த மாதிரி சப்த காண்டத்தையும் பண்றதுன்னு ஒரு கிரமம் வச்சுருக்கா இன்னைக்கே அந்த மாதிரி பாடசாலைகள் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் அந்த எல்லாம் போனா அப்படியே வேதத்தி வச்சு அதை ஒப்பிக்கிற ஒரு சந்தை சொல்லுவது சொல்லணுமா சொல்லுவாங்க அது வேதத்துக்கு உண்டு அடுத்தபடியா திவ்யபுரத்தங்களையும் நாங்கள் அந்த மாதிரி ஆச்சாரியாலே உச்சரிக்கம் காதாலை கேட்கிறான் கேட்டு மறுபடியும் உச்சரிக்கிறான் இவன் மறுபடியும் ஆச்சாரியன் உச்சரிக்கிறான் திருப்பிய சிஷியம் சொல்றான் இப்படியே ஒரு விஷயத்த முப்பது நாள் சொன்னான்னு வச்சுக்கோ சொன்ன வரைக்கும் அப்படியே மனசுல தங்கி போடும் உடனே அடுத்தது அடுத்த பகுதிக்கு போவா முதல கீழே முப்பது நாள் சொன்னி சொல்லி பாரு சொல்லி வாழ்க்கை நட்டுருவாயிடும் எழுதி வைக்கவே இல்லை ஏன் எழுதி வைக்கலன்னா முதல் காரணம் எழுதுவது என்பது ஏற்பட்டதற்கு முன்னாலேயே இது வந்து விட்டது எது வேதம் என்கிறது அனாதி எழுது தான் வந்தது எதுல எழுதுறது அப்படின்னா முதல்ல கல்லுல எழுதினா அப்புறம் மண்ணில் எழுதினா அப்புறம் ஓலைச்சுடி வந்தது இன்னைக்கு பேப்பர் வந்தது கிடைச்சதும் இன்னைக்கு பேப்பரும் போயிடுச்சு யாரும் பேப்பர் எடுத்து எழுதுறவாழே கிடையாது எல்லாம் கம்ப்யூட்டர்ல எழுதிடுறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னும் மொதி நாள் போனா என்ன ஆகும் தெரியாது உண்மையாவே நானே சொல்றேன் எத்தனையோ எழுதி புத்தகம்லாம் எழுதுறதுன்னா மொத்தம் எங்க காஞ்சி சுவாமி பித்ராஜி அவர் ஒரு நாளைக்கு நூறு பக்கம் எழுதுவ நூறு பக்கம் ஒரு ரத்தமாவே ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி புத்தகங்கள் எழுதியிருக்க நினைத்து பார்க்க முடியாது ஒருவேளை சுவாமி கின்னஸ் ரெடு கூட பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி இருநூறு வருஷம் எழுதினா இருக்க மாட்டான் அவர் காலத்துல இந்த கம்ப்யூட்டர் இருந்திருந்தா இன்னும் ஏன்னா கையால எழுதவிட கம்ப்யூட்டர்ல என்ன வேகமா எழுதும் ஆனா அந்த சுவாமி என்ன சொல்ல வருன்னா ஐயோ நம்ம காலத்துல எவ்வளவு சௌகரியமா பேப்பரும் பேனாவும் கிடைச்சிருக்கு பாரு பூர்வாச்சாரியாள எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழைச்சுவடில எழுதி வச்சா அவ காலத்துல இந்த பேப்பர் இல்லையேன்னு அவர் சொன்னார் ஒரு சுவை காலம் இந்த வேதமானது அனாதியாக தோன்றியிருக்கிறபடியால அது முதல்ல எழுதாக்களவி என்று இருந்தது ஆனால் எழுதுகிற பழக்கம் ஏற்பட்ட பொழுது கூட இதை எழுதி வைக்காததுக்கு காரணம் என்னன்னா எழுதி வைத்தால் அதுல பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆச்சாரிய கற்றால் தான் பிழை இல்லாமல் கற்கலாம் என்கிற காரணத்தினால என்ன பண்ணிட்டா எழுக்கலவியாகவே வைத்து விட்டார்கள் அச்சு போட்டவர் யாருன்னா ஜெர்மனில இருந்து வந்தவர் அவர் மேக்ஸிமம்ல இருந்து பேரவர் என்ன பண்ணார் நாலு வேதங்களையும் அச்சு போட்டார் அப்புறம் அதுக்கு உண்டான வியாக்கியான அச்சு போட்டார் அதுக்கப்புறம் வேதாந்தங்களை பத்திய விஷயங்கள் எல்லாம் எடுத்தார் எல்லாம் சீக்ரெட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு ஒரு பெரிய சீரியஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நெட்ல அப்படியே இருக்கு வாங்கறதில்ல அப்படியே எல்லாம் வரும் அத்வைத பாஷ்யம் விசேஷ அத்வை பாஷ்யம் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்க அதனால நம்மளோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேரை கொடுத்துட்டா அவருக்கு என்ன பேர் வச்சா தெரியும் பேருக்கு அதனால அவருக்கு என்ன பேர் வச்சா மோக மூலஹான்னு பேர் வச்சுட்டார் இவன் சமஸ்கிருதத்துல எழுதும் பொழுதும் அத்த என்ன மோக மூலன்னு பேர் வச்சுட்டாரு மேக்ஸ் மூலர பெரிய காரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய சொல்றா அவர் என்ன பண்ணினார் தெரியுமா முதல்ல இது வந்து வேதங்கள் எல்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டவை எழுதின அவர் எழுதினார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டவை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன் நான் ஐயாயிரம் சொன்னது கொஞ்சம் ரொம்ப குறவுன்னு நினைக்கிறேன் மேபி ட்ரெஸ் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் ஒரு மூணாவது தடவை எழுதிருக்க எப்ப ஒருவேளை பதினஞ்சாயிரம் வருஷம் முற்பட்டதா இருக்கலாம் அது காலமே தெரியாத காலமா இருக்கலாம் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு எழுதினார் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அப்படி மேல்நாட்டு அறிஞர்கள் கூட இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்னொன்று அப்படிப்பட்ட வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் இதிகாசங்கள் புராணங்கள் நமக்கு விவரித்து சொல்லுகின்றன வேதங்கள் என்கிற எப்படிப்பட்டவைட்டிக்கல் சொல்லணும் அதனுடைய பிராக்டிகல் எங்கன்னு இதிகாச புராணங்கள் இப்ப என்ன வேதம் சத்தியம் வதா கட்டளை வேற ஒன்னும் இல்ல என்ன பண்ண சத்தியமே பேசி போய் சொல்லாதே ஆச்சாரியனுக்கு ரொம்ப உண்மையாயிரு அவருக்கு எது வேணும்னு கேட்டு கொண்டு போய் அவரு இடத்துல சமர்ப்பி நீ ஒரு வசவ கொடுக்கிற பொழுது ரொம்ப பவ்யமா கொடு ரொம்ப வெக்கத்தோடு கொடுக்காதான் என்னவான இதிகாச புராணங்கள் எல்லாம் பிராக்டிகல்ஸ் சொல்றது அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கடைபிடித்தவர்கள் எப்படி இருந்தார்கள் வேதத்திலே சொல்லப்பட்டதை கடைபிடிக்காமல் இட்டப்படி திரிந்தவர்கள் என்ன ஆனார்கள் அவர்களுக்கு கட்டம் வரலாம் கஷ்டம் வந்தபொழுதும் கடைசியில் வெற்றி அவர்களுக்கு தான் கிடைத்தது ஆனால் அந்த தர்ம செல்லாமல் அயல் நெறியில சென்றவர்கள் ஏதோ சீர்தாலம் கொஞ்சம் நன்றாக இருக்கிற போரை இருந்தாலும் கூட முடிவுரவர்களுக்கு அழிவுதான் ஏற்பட்டது என்று பாண்டவர்களுடைய சமூக பிரம்மே என்று அதுக்கு பிரமாணமே சொல்லி புராணங்கள் கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் நிர்ணயம் பண்ணணும் வெறும் வேதம் மட்டும் பார்த்தா புரியாது என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு லா ஒண்ணு இருக்கும் இந்த லா மத்திரம் படிச்சா ஒன்னும் புரியாது அதுக்கு கூட அதுக்கு விளக்கம் எழுதி சில பேர் விவரம் எழுதி சில புத்தகங்கள் போட்டிருப்பாங்க அந்த சட்டம் போல வேதம் ஆனால் விளக்கம் போல இந்த இதிகாசங்கள் புராணங்கள் அர்த்தங்களை நாம் நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே அது பிரைமரி சோர்ஸ் அது அத்தாரிட்டி அதுதான் முதல் பிரமாணம் அதுக்கு அடுத்தபடியாக இதிகாசங்கள் புராணங்கள் என்ன அதுக்கு பெருமை அந்த இதிகாசங்களுக்குள்ளே கூட மகாபாரதத்தை காட்டிலும் மாயணத்துக்கு பெருமை உண்டு புராணங்கள் பிற்காலத்துல வந்தவர் புராணங்கள் இதிகாசங்கள்னா இதுக்காக என்ன வித்தியாசம் இதிகாசம்னா ரெண்டே ரெண்டு தான் மூணாவது கிடையாது என்ன ஒன்னு ஸ்ரீராமாயணம் மத்தொன்று ஸ்ரீமன் மகாபாரதம் இது ரெண்டுதான் இத்திகாசம் இந்த இதிகாசம் சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுமோ அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இதிகாசம் ஆச்சா இப்படித்தான் நடந்தது இப்படித்தான் நடந்தது அப்படின்னு நடந்ததை நடந்த காலத்திலேயே இருந்தவர்கள் சொன்ன விஷயம் தான் புராணம் என்னைக்கு நடக்கிற மாதிரி புதுசா சொன்னாலும் அது புறா அபி நவஹாங்க ரொம்ப புராண பழசு அர்த்தம் ரொம்ப புதுசா இப்ப நடந்தா போல சொல்றது என்ன வித்தியாசம் தெரியாது கேட்டா இதிகாசங்கள் என்பவை அவை நிகழ்ந்த உடனே நிகழ்ந்த காலத்திலேயே எழுதப்பட்டவை புராணங்கள் என்பவை பிற்காலத்திலே எழுதப்பட்டவை என்று கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அதனாலயே அதுகளுக்கு உண்டான பெருமையும் தெரிஞ்சு போடும் என்னன்னா நடந்தது நடந்த காலத்திலேயே எழுதி வச்சா கொஞ்சம் அதிகமான சரக்குகள் சேராது கொஞ்சம் குறவா இருக்கும் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்கும் ஆனா இந்த புராணங்கள் ரொம்ப காலம் கழிச்சு எழுதுற பொழுதோ என்னன்னா அவனையும் சேர்த்து எழுதி மேல என்ன பண்ண முடியும் அப்படிதான் நடந்துட்டு காலத்தில் அதனால புராணங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் சிலது உண்டு ஆனால் இதிகாசங்கள்ல அப்படி கிடையாது நீங்கள் அதையே பாருங்கள் பாருங்கள் வால்மீகி அவர்தான் ஸ்ரீ ராமாயணத்தை எழுதினா ஒரு கர்த்தா அந்த வால்மீகி என்பவர் யார் என்னால் வால்மீகி ராமாயண காலத்திலேயே இருந்தவர் அதாவது ராமன் அவதரித்திருந்த காலத்திலேயே வால்மீகியும் இருந்தார்கள் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய தலைப்புக்கு இது வேண்டியது இல்லைன்னாலும் கூட அவசியம் இதை சொல்லித்தான் ஆகணும் இப்பொழுது ஏன்னா இந்த வால்மீகி என்கிறவர் அவர் ராமாயணம் ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கிறமே எங்க ஆரம்பிக்கிறது ராமாயணம் கேட்டார் ராமாயணம் சொல்றதுன்னா பிள்ளையே இல்ல அவருக்கு ராமாயணம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் ஆனா ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் புஸ்தகம் எல்லாத்திலயும் இருக்கணும் நிச்சயமா ராமாயணம் வெறும் திருவாராதனத்திலும் அந்த கிரந்தத்துக்கு அந்த ராமாயணத்தை எடுத்து பார்த்தா எங்கேந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா ராமாயணம் ராவண வதம் எல்லாம் முடிஞ்சு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல வால்மீகி ஆசிரமத்திற்கு நாரதர் வர நடுவில் முடிவுல ஆரம்பிக்க முடிவில் ஆரம்பிக்கிறது எப்படி ராமாயணம் என்ன தெரியுமா என்ன வந்தார் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எடுத்து பாருங்கள் எடுத்த உடனே தபஸ்வாத்ய முதல் ஸ்லோகம் முதல் தபஸ்வாத்தியம் தபஸ்ரீ வாங்க முனிபுங்கவம் அப்படின்றார் யார் கேட்டார் முனிபூங்க வால்மீகி முனி பூங்கவம் வால்மீகி ஆனவர் முனி பூங்கவரான நாரதரை பார்த்து காட்டார் நாரதரை பார்த்து வால்மீகி கேட்டார்னு சொன்னா அதுக்கு முன்னாலும் நாரதர் வால்மீக ஆசிரமத்துக்கு வந்தார்னு கூட சொல்லல மேல ஸ்லோகங்கள் நானும் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல அங்க விடய தெரியுமோ ஒரு பதினாறு குணங்களை சொல்ற யாரு நான் வால்மீகி ஒரு பதினாறு குணங்கள் அந்த பதினாறு குணங்களை சொல்லி என்ன கழகாறு குணங்களை உடையவனாக ஒருத்தர் இருக்கணுமே உடையவன் குணவான் வீரியவான் தர்மஜன் கிருதஜன் சத்தியவாக்கியன் திடவரதன் கச்சே பிப்பி தேவாச்சோ கச்சைக்க பிரியதர் கல்யாண குணங்களை சொல்றேன் முதல்ல எடுத்த உடனே வால்மீகி ராமாயணம் எப்படி தொடங்குறதுன்னா நாரதரை பார்த்து வால்மீகி பதினாறு குணங்களை சொல்லி இந்த பதினாறு குணங்களை உடையவன் யாருன்னு நீ எனக்கு சொல்லணும் ஏன்னா நீ இதான் திருலோக சஞ்சாரியா சொல்லி அவனுக்கு தெரியாத வாழை கிடையாது ஆனாலும் நீ சொல்லும்னு கேட்ட கேட்டவுடனே ஒரு நிமிஷம் நாரதர் அப்படியே ஆடி போயிட்டாரு ஐயோ இவ்வளவு குணங்களை சொல்லிட்டீர்கள் இவ்வளவு குணங்களை சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே என்ன சொன்னார் முனை பக்யாமி அகம் புத்வான் கொஞ்சம் இரும் நான் சொல்றேன் உடனே இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இரும் சொல்றேன் கொஞ்சம் என்னை தரித்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன் இப்படித்தான் வால்மீகி ராமாயணம் போகிறது ஆனா அந்த வால்மீக்கு பதினாறு குணங்களை கேட்ட பொழுது அதுல ஒரு மூணு கண்டிஷன் வச்சு இந்த பதினாறு குணங்களை உடையவனாக ஒருத்தனை நீர் எனக்கு சொல்லு குணங்களை உடையவனான இருக்க ரெண்டாவது இப்ப இருக்கிறவனா இருக்கணும் சொல்லக்கூடாது அப்புறம் மூணாவது அவன் ஒரு மனுஷனா இருக்கணும் அவன் தேவனாகவோ கந்தர்வனாகவோ அப்படிப்பட்டவன் நீ சொல்ல அசுரனாகவோ ராட்சசனாக இருக்கூடாது அப்ப என்ன நான் சொல்லக்கூடிய குணங்களை உடையவனாய் அந்த பதினாறு குணங்களை உடையவன் இந்த மனிதனாய் இருக்க வேண்டும் அவரை நீர் எனக்கு சொல்லும் அப்படின்னு கேட்டார் இது என்ன கேள்வி அப்படின்னா வால்மீக்கு கேட்கிற பொழுதே ராமபிரானை மனசுல வச்சுதான் கேட்கிறார் அவர் ஒன்னும் தெரியாதவனு கேட்கல கேட்கிற பொழுதே ஒருத்தனை மனதிலே வைத்துக் கொண்டு என்ன பண்ண வேற யாரையான சொல்லக்கூடாது சொல்றேன் அப்படின்னு அவர் திருவெல்ல இருக்காடு சொல்லலையே தவிர்த்தா வேற யாருதான் அந்த மாதிரி அங்கேயும் நாவலர் கேட்கிற பொழுது என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அஸ்மின் லோகே இதை போட்டோடு மட்டுமல்லாமல் உடையவனை பற்றி நீர் ஒரு நாலு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா உடனே அந்த நாரதர் என்ன சொன்னார் முனை பக்யாமிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீர் நான் பதினாறு குணங்களை சொல்லி ஞாபகப்படுத்தினேன் எனக்கு பதினாறாயிரம் குணம் ஞாபகம் வந்து அவன் அத்தனை சொல்லணும்னா கொஞ்சம் இர சுவாமி சொல்றேன் ராமபிரான பத்தி சொல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு அவனுடைய நெஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவு சட்ட வார்த்தையே வரமாட்டேன்றது கொஞ்சம் தரித்து பிரக்திஸ்தனானவாறே சொல்லுகிறேன் என்றான் இதே ரிஷி என்று நம்மளை மிக அற்புதமாக வியாக்கியானம் பண்ணின ஆக சொல்ல வந்த விஷயம் அப்ப ஏற்கனவே வால்மீகிக்கு ராமபிரான தெரியும் அதனால தான் நாரதரை பார்த்து அவர் கேட்ட உடனே நாரதர் என்ன பண்ணார் ராமபிராவுடைய சரித்திரத்தை எல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்லுட்ட வால்மீகியின் இடத்துல சொன்னார் இதெல்லாம் வால்மீகிக்கு தெரியுமா தெரியாதான்னு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்றதை எப்படியும் நிரூபிக்கிற பாருங்கள் அதாச்சு உடனே அந்த சமயத்துல பிரம்மா வந்தாருங்க இவர் இதையே நினைச்சிட்டு இருக்க உடனே பிரம்மா வந்து என்ன பண்ணினார் நான் வால்மீகிய பார்த்தேன் ராமனுடைய சரித்திரத்தை என் பொல்ல சொன்னோ இல்லையோ அதை வச்சு ஒரு மகா காவியமா எழுதுமே அப்படின்னு மகா காவியமா எழுதணும் தர்ம வீரிய சம்பிரபசியை எல்லாம் நன்னா உனக்கு கண்ணு முன்னாலும் தெரியும் ராமனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் ஒன்று தப்பாமல் எல்லா ரகசிய பிரகாசம் என்னென்ன போச்சோ அது அத்தனையும் கூட அசித்தம் பாஜித்தம் செய்வ கதிரியா எச்ச சேட்சிதம் தற்சர்வன் தர்மவீரியா யதாவத் சம்பிரபட்சி என்று ராமன் சிரிச்சது ராமன் பேசினது என்ன கதிகி அவன் நடந்தது கைய கால ஆட்டினது இது தப்பாம எல்லாம் அவங்க தெரியும்படியா வரம் கொடுத்து விடுறேன் நீர் எழுதிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் ராமாயணத்தை எழுதினார்னு இருக்கு ஆனா எழுதுகிற பொழுது எங்க இருந்தான் ராமன் அப்ப அயோத்தியல ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கான் ஆண்டு இருக்கிற காலத்தோ இவர் எழுதே தெரிஞ்ச விஷயம் அனுச்சி வந்து சேர்ற உடனே வால்மீகி என்ன பண்றாரு தான் பண்ணின ராமாயணத்தை அந்த குதலவர்களுக்கே கத்து கொடுக்கிறார் அவ கொண்டு போய் ராமன் முன்னாலே அதை பாடுறான் என்று இத்தனை சரித்திரமும் தெரிஞ்சிருக்கு இதுல இருந்து என்ன தெரியா எழுந்த காலத்திலேயே ராமாயணம் எழுத பெற்றது என்று தெரியுது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன் ராமன் வந்து வனவாசத்திற்கு எழுதான் இதே வால்மீகி ராமாயணத்துல எடுத்து எல்லாரும் புத்தக போய் பாருங்க வனவாசத்திற்கு எழுதும் பொழுது சித்திர போறான் முதல் முதல்ல யாருடைய ஆசிரமத்துக்கு போறான்னு தெரியுமா வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு தான் போறோம் அங்க சித்திர வால்மீகி இருக்கார் அவரை போய் தண்டம் சமர்ப்பிச்சு தேவரீர் தான் எனக்கு அனுகிரகம் ஆண்டு வனவாசம் ஏற்பட்டது நான் வனவாசத்துக்கு போக போகிறேன் வருது அப்ப அதுல இருந்து என்ன தெரியாதுன்னா இவர் இந்த போன்வசின் சாம்பிரத கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் இப்ப ராவணுவதன் ஆகி ராஜ்யத்தை ஆண்டுன்றிருக்கிற காலத்துலதான் இந்த கேள்வியர் நாரதளத்தில் கேட்டிருக்கார் இவர் நாரதால் இதுக்கு முன்னாலேயே வால்மீகிய அந்த ராமபிரான் வந்து சந்திச்சிருக்கான் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு அந்த ராமாயணத்துல அவரே ஒரு பாத்திரம் வால்மீகியே ஒரு பாத்திரமா இருக்கார் அவரே எழுதி வச்சார் அதனால அது ஒரு இத்திகாசமாச்சு அதே போல வியாச ராமாயணத்தையாவது இவ்வளவு சுருக்கமாவது சொல்லிட்டேன் வியாசபாரதம் அது எங்க சொல்றது வியாசர் அந்த காலத்திலேயே இருந்தவர் பறக்கறதுக்கு முன்னாடி யாரு விசித்திர வீரியனுக்கு குழந்தைகளே இல்லாத விதந்து பத்திரிமார்கள் ரெண்டு பேரும் வியாசருடைய அனுகிரகத்தாலதான் இந்த திருதராட்சணம் பாண்டுவம் பறந்தார்கள் என்று சொல்லிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வியாசர் தான் அங்க வந்து சொல்றார் திருதராஷ்டனுக்கு அந்த சக்தியை கொடுத்து பாரத யுத்தத்தை பாருன்னு சொன்னதும் அந்த சஞ்சயனுக்கு சக்தியை கொடுத்தது எல்லாம் வியாசர் தான் அதனால அங்கங்க வியாசர் வந்து வந்து போயிட்டே இருப்பார் மகாபாரதத்துல வியாசர் வராத இடமே கிடையாது பா வந்து வந்து போயிட்டு இருப்பார் ஆனா அந்த எழுதினவர் அதே வியாசர் தான் சொன்னார் என்ன தெரியா அந்த மகாபாரதத்துல அவரே ஒரு பாத்திரமா இருந்தாலும் அது அவரே எழுதி வைத்தார் எங்க எப்படினா ஒரு இதிகாசம் ஆனால் புராணங்கள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு இதிகாசங்களை போல அவ்வளவு பிராபல்யம் கிடையாது அதாவது அவ்வளவு அத்தாரிட்டி கிடையாது இருந்தாலும் அதுகளுக்கு அத்தாரிட்டி இந்த புராணங்களுக்கு விரோத புராணங்கள்லயே என்ன இருக்குன்னா மூணு விதமான புராணம் இருக்கு சாத்விகம் ராஜசம் தாமசம் எல்லா புராணங்களே சொல்லிருக்கு எல்லாம் ஆதிசங்கர பகவத் பாத தன்னுடைய வியாக்கியத்தில் எடுத்து இதையெல்லாம் மேற்கோளாக காட்டுற காற்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரியுமோ கல்பேத்து எத்ரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்தி தஸ்தி தூ மஹாத்யம் வர்ணே என்ன சொல்றாரு பிரம்மா என்ன பண்ணுவனா அவனுக்கு இந்த மூணு குணங்களும் உண்டா பிரம்மாவுக்கு என்ன குணம்னா சாத்விகம்னா நல்லா ரொம்ப வசந்த குணம் ராஜசம்னா கொஞ்சம் குறவு என்ன தாபம் வெறுப்பு அதெல்லாம் ஏற்படுறதுக்கு ராஜசம்னு பேரு தாமசம்னா என்னன்னா தூக்கம் சோம்பல் இதெல்லாம் இருக்க அதுக்கெல்லாம் தாமசம்னு பேரு அந்த மாதிரி குணங்கள் இந்த பிரம்மாவுக்கு மூணு குணங்களும் உண்டா நான்முக கடவுள் அந்த சத்துர்முகனான பிரம்மா அவன் என்ன பண்றான் இந்த ரிஷிகளுக்கு அவன் சொன்னதுதான் இந்த புராணங்கள்லாம் ரிஷிகள் எழுதி வச்சா இருக்கிற சாத்விக காலத்தில் அவன் பண்ண அனுகிரகத்தாலே எழுதின புராணங்களுக்கெல்லாம் சாத்விக புராணம்னு பேரு ராஜச காலத்துல அவனே எழுதின புராணங்களுக்கு அதாவது அவனே அனுகிரகம் பண்ணின காலத்துல எழுதின புராணங்களுக்கு ராஜச புராணம் பேரு தாமச புராணம் சரி யார் யாருடைய புராணம் எதது சாத்விகம் எதிரது ராஜசம்னா ஆதிசங்கர பகவத் பாதிரை காட்டி சொல்ற சாத்விகேஷ்வ கல்பேஷு மகாத்மே தாமசேஷு என்ன சொல்றா அக்ரே சிவசிய மகாத்மம் தாமசேஷு பிரகீத்தியதே ராஜசேஷ்வத காலேஷு பிரம்மா என்ன பண்ற தன்னை பத்தியே சொல்லிக்கிறான் அதாவது பிரம்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்தக புராணம் சில புராணங்கள்லாம் இருக்கும் இந்த புராணங்கள் எல்லாம் ராஜச புராணம் பேரு இதெல்லாம் என்னன்னா பிரம்மா தன்னை பத்தியே சொல்லிவிட்டது அதனால ராஜபுராணம் பேரு வச்சிருக்கா சா தாமச புராணம் எதுனா உலகத்தையெல்லாம் அழிக்கின்ற கடவுள்களான அக்னி சிவன் முதலானவர்களுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய புராணங்களுக்கு தாமச புராணங்கள்னு பேரு காந்தம் அந்த மாதிரியான புராணங்கள் எல்லாம் தாமச புராணத்துல வச்சிருக்கா இதெல்லாம் புராணத்திலேயே இருக்கிற விஷயமே தவிர நாம் கற்பனை பண்ணி சொல்லலை அதே மாதிரி என்ன சொன்னா சாத்விகேஷ்வத்தை மகாத்மம் அதிகம் ஹரேகே என்று சாத்விக காலங்களிலே சொல்லப்பட்ட புராணங்களுக்குத்தான் என்ன புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் இதெல்லாம் பாகவத புராணம் இதெல்லாம் சாத்விக புராணங்கள்ல சேர்ந்ததாக அப்படி இந்த புராணத்திலேயே வகைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள் இப்ப இதுல கூட என்ன சொல்லுவான்னு கேட்டா சாத்விக புராணத்துக்கு அத்தாரிட்டியா மற்ற புராணங்களுக்கு அத்தாரிட்டியா அப்படின்லாம் கேள்வி கேட்பா கேட்டா அங்கேயே என்ன சொல்லிடுத்து தெரியுமா அந்த இடத்துலயே என்ன புராணம் சொல்லிவிடுச்சோம்னா சாத்விக புராணங்கள் சொல்றதுக்கு தான் அத்தாரிட்டி ஆனால் சாத்விக புராணங்களுக்கு விரோதம் இல்லாமல் ராஜச தாமச புராணங்கள்ல சொல்லி இருந்தால் அதையும் பிரமாணமாக கொள்ளலாம் ஆனால் சாத்விக புராணத்தில் சொன்னத்துக்கு விரோதமா இதில் சொல்லி இருந்ததுன்னா அதெல்லாம் பிரமாணமா கொள்ளக்கூடாது தழுடன் சாத்துக புராணத்துக்கு தான் அத்தாரிட்டி தாமச ராஜச புராணங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு கூட தோணும் சில சமயம் அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு லைவ்லியா ஒரு ஜோக் சொன்னாதான் உங்களுக்கு ரசிக்கும் ஒரு வேடிக்கை கேளுக்கெட் இது இந்த சொன்ன வார்த்தைக்கே ஒரு வேடிக்கை ஜோக் ஒன்று சொல்றேன் கேளுக்கெட் ஆத்துல ஒரு ஒரு புருஷர் இருக்க ஆனா அவருக்கு என்ன பேருனா ரொம்ப அவர் அவர் மனைவி சொல்றதான் கேப்பறது அவருக்கு ஒன்னும் சொந்தமா எதுவுமே பண்ண தெரியாது சொல்றாரு இதெல்லாம் சகாபரம் பெற்ற ஜோக்குகள் பத்திரிகைகளில் பார்த்தா இந்த மாதிரி ஜோக்குகள் நிறைய டாக்டர் ஜோக்கு வக்கீல் ஜோக்கு மாதிரி பொண்டாட்டி தாசன் ஒரு ஜோக்கு பரம்பரையா ஒன்னு ஒன்று இருக்கும் அவரை பத்தி ஏதாவது எழுதிட்டு இது எல்லா பத்திரிகைலயும் வரும் அவர் ரொம்ப பொண்டாட்டி தாசன் பாலம் பாம்பியா சொல்றது தான் கேப்பும் சொந்தமா வாய்ஸே கிடையாது குடும்பத் தலைவருந்து எங்க இருக்கும்னு கேட்டார் ரேஷன் கார்டுல இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் கற்பனை தானே ஒருத்தர் இருந்தார் அவரை போய் இன்னொருத்தர் வெறுமையான வாயை கலர்றாரு ஆமா உங்க ஆக சொல்றது நடக்குமா உங்க பாரிய ஒய்ஃப் சொல்றது நடக்குமா யார் சொல்றது நடக்கும் அப்படின்னு கேட்டார் நீர் சொல்றது நடக்குமா உங்க அம்பியா சொல்றது நடக்குமா அப்படின்னார் இவர் நேரம் எப்படி சொல்றது எனக்கு வயசே கிடையாது எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பக்கமா இருக்கு அதனால கொஞ்சம் கௌரவமா என்ன சொன்னாராம் இல்ல அதெல்லாம் எங்க ஆத்திர நாங்க பங்கு போட்டுட்டோம் நடக்கும் சில சமயத்துல காமிண்டியா சொல்றது நடக்கும் அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டுட்டோம் அதனால பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் உடனே விடுதலை வாய கலந்தார் மறுபடியும் அதுக்கு வந்திருக்காரு வெளியில வந்தவர் எந்த சமயத்துல நீ சொல்றது நடக்கும் எந்த சமயத்திலும் காமண்டியா சொல்றது நடக்கும் அப்படின் அது ஒண்ணு இல்ல ரொம்ப சுலபம் சர்ச்சையே கிடையாது ஒன்னா இருந்தா நான் சொல்றதுதான் அப்படின்னா சாத்திக புராணத்துக்கும் தாமச ராஜச புராணங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன சாத்ிக தாமசபுராணம் சொல்றதையும் எடுத்துக்கலாம் ஆனால் சாத்விக புராணத்தில் சொன்னதுக்கு விரோதமா தாமச புராணத்தில் சொன்னா அப்ப சாத்விகபுராணத்தை சொன்னதா எடுத்துக்கணும் தவிர தாமச புராணத்தை தள்ளி அதுக்கு இதுதான் திருஷ்டம் என்ன அர்த்தம் எப்படி பார்த்தாலும் சாத்திக புராணத்துக்கு தான் பிராமணியம் அதிகம் என்ன பண்ண ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை சாத்திக புராணம் அதுலேருந்து தான் மேற்கோள்கள் எடுத்து காட்டுறாரு தவிர வேற புராணங்கள் எதுல இருந்தும் சங்கர பகவத் பாதர் மற்ற ஆச்சாரிகள் ராமானுஜன் முதலான ஆச்சாரியும் கூட ரொம்ப மற்ற புராணங்கள்லேருந்து ரொம்ப மேற்கோள்களை எடுக்கிறது இல்லை இப்படி இத்தனை புராணங்களாலும் நிர்ணயிக்கப்படுகிறது எது ஒன்றோ அதுக்குத்தான பரபிரம் பேரு அந்த பரபிரம் பத்தி தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அனுமானத்தால தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா அனுமானன்றது நம்ம புத்தியே ரொம்ப சின்ன புத்தி ஆகினாலே அதைப் போட்டு நாம் பண்ணுற யூகமும் கூட தவறாகவே கூட போய்விடும் இந்த அனுமானங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது அனுமானன்றது ஏதோ ஒரு இருக்கிற விஷயங்களை விருத்தமா அனுமானமே இருந்தா கூட அந்த அனுமானத்தை என்ன சொல்றேன் த அப்போ தான் தர்க்கம் அதாவது அந்த லாஜிக்கு வாசிக்கிறான் சிஷியா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டுருக்காள் போயிட்டு இருந்தால் அதில் ஒத்தன் சாமான்யமான நல்ல த தர்க்கத்தில் ஞானம் உள்ளவன் நன்னா பேசுறவன் அவன் ஒத்த போயிட்டு அவன் இந்த கூட போகிறவன் இருக்கானும் இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி அது நல்ல வழியில் செல்ல மாட்டேன்றது எதையுமே வித்தண்டாவாதமாக பேசுறான் வித்தண்டாவாதம்னா தெரியுமா இல்லையோ கோணர் மனதான் உண்டு எதுவுமே நேராக பேசாத கோணலாக பேசுறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுருட்டான் அவன் என்ன உடம்புக்கு போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் போனா ஒரு மரத்துல ஒரு அழகான கிளி ஒரு இடத்துல கடையில ஒரு கிளி பாட்டு இருக்கு உடனே நன்னா சாமான்யமா பேசுறவனுக்கான இந்த மரத்துல கிளி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த வித்தண்டா வேதம் பேசுறவனுக்கான வெறும் வெறுப்பு பேசணும் போனதா பேசணும் என்ன சொல்லணும் அந்த மரத்துல கிளியே இல்ல அப்படின்னு இந்த மரத்துல கிளியே இல்லைன்னு என்னடா இது கண்முன்னால மரத்துல கிளி தெரியுது நீ கிளி இல்லேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் லாஜிக்கலாம் என்ன லாஜிக்கி இருக்கு அப்படின்னு கேட்டான் அடே அத மரத்துல ஒரு கடை தெரியா வளவா ஒரு கடை தெரியாதா தெரியல ஒரு கிளி உட்காந்துருக்குதா ஆமா மரத்துல கிளி இருக்குது ஒரு கடையில கிளி உட்காந்து இந்த கடையில கிளி இல்ல அந்த கடையில கிளி இல்ல மரத்தில் இது என்ன தப்பு இது நேர்வாதம் கிடையாது ஒரு எதையாவது ஒன்றை ஒப்புக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே வாதங்கள் அமைய வேண்டும் என்ன அதைத்தான் காட்டி இருக்க அதுதான் நாம் வேதங்களிலே வேதங்களினுடைய சிறோபாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களிலே அதற்கு மேலே இதிகாசங்களிலே புராணங்களிலே சொன்னோம் இதிகாத புராணங்களுக்கு மேலேதான் என்ன வருகிறதுனா தர்மசாஸ்திரங்கள் ஆபவங்கள் இன்னும் முதலான கிரந்தங்கள் இன்னும் ஆழ்வார்களுடைய அருள் செயலையும் கூட அதான் நமக்கு நம்முடைய பெரியவர்கள் அப்படி காட்டி இருக்கிறார்கள் ஆயினால என்ன சொல்றா அதுவும் கூட நமக்கு வருகிறேன் பரபிரம் சொன்ன அந்த ஒன்று எங்க சொல்லி இருக்கிறது கேட்டா இந்த வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இத்தனை விஷயங்கள் சொன்னேன் இது எல்லாத்திலையும் பிரம்மத்தை பத்தி தான் சொல்றது முக்கியமாக வேதத்தையே ரெண்டு பகுதியா பிரிச்சுட்டா ஒரு பகுதிக்கு கர்ம காண்டம்னு இன்னொரு பகுதிக்கு பிரம்ம காண்டம்னு சொல்றது அதுதான் உபனிஷத் பகுதிகள் இந்த மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா இந்த கர்மகாண்டம் உபனிஷத்த வேதமே வேற இந்த உபனிஷத் பகுதிகளை வேறன்னு சொல்லிட்டா நானும் வேறன்னு சொல்லல இதனுடைய முடிவு பகுதிக்கு உபனிஷத்து பேர் அவ்வளவுதான் வேதத்திலேயே ஒரு பகுதி அதுதான் உபநிஷன் பாட்டு அது திவ்யபுரம் கேட்டான் அதுவும் திவ்யபுரந்தம் தான் திவ்யபுரத்தனுடைய முடிவு பகுதின்னு சொல்றமே அந்த மாதிரி வைதிக சம்பிரதாயத்தின் பிரகாரம் வேதங்கள் என்று சொன்னால் உபனிஷத்துக்களையும் உள்ளடக்கிய பகுதிகளுக்குத்தான் வேதங்கள்னு பேரே தவிர வேதங்கள் வேற உபனிஷத்து வேற யாருமே உபனிஷத்துக்களை உள்ளடக்கியது இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு உபனிஷத்துக்கள் என்ற பெயர் அவ்வளவு தவிர வேற ஒன்றுமில்லை ஆனா அது பிரிக்கிற பொழுது என்ன சொல்லலாம் உபனிஷத்துக்கள் என்கிற வேலை எல்லாம் இது இதெல்லாம் கர்மகாண்டம் கர்மகாண்டம் என்னென்ன கர்மங்களை செய்யணும் என்னென்ன யாகங்களை செய்யணும் என்னென்ன செய்யணும் இதெல்லாம் கர்மகாண்டத்தில் சொல்லிருக்கு ஆனால் இந்த யாக யஜங்களால ஆராதிக்கப்படுகிற பரபிரம் எப்படிப்பட்டது என்று தெரிவிக்கிறது ஞான காண்டம் என்று அதுதான் உபனிஷத்துல பிரம்மத்தை பத்தி தான் சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்ன அதனால பிரம்மம் என்ற ஒன்று அது ஒன்று தான் உண்டு ஏகமேவா அப்டிச்சி எம் சொன்னார் இதுதான் பெரிய விஷயம் அதத்தான் இன்னைக்கு நினச்சிட்டு வந்தேன் அடிப்படையான பிரம்மத்த காட்சிலும் வேறுபட்டது உண்டு அப்படின்னு உலகத்துல இப்ப நான் விசிட்டாத் வைத்துகள்லாம் என்ன சொல்றோம்னு கேட்டா பார்க்கிற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் சத்தியம்னு சொல்லியிருக்கேன் எதுவுமே போய் கிடையாது நான் இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்களெல்லாம் உட்காந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்களும் சத்தியம் நானும் சத்தியம் இதுல எதுவுமே போய் கிடையாது ஆனா அதுவைத்தில அப்படி சொல்லலை என்ன சொல்ல ஏன் சொல்லலன்னு கேட்டா இந்த பிரமாணம் அந்த ஒன்று தான் விசாரம் வந்துடுது என்ன வந்தது உபநேசத்து என்ன சொல்லிடுச்சு தெரியுமோ பிரம்மம் ஒன்றே ஒன்று அதுக்கு இரண்டாவதே கிடையாது கிடையாது அதாவது சொல்ற பொழுது அத்வைத்தில சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் பிரம்ம அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாந்த சப்தம் இருக்கு சகசிரநாமத்திலேயே ஏகாந்த திருநாமம் வருதோ ஏகோ நைக்கி அனுத்தமும் என்ன சாஸ்திர நாமத்தில் சொல்றது ஏகம் வருது அடுத்த சப்தம் வருது அந்த ஏக சப்தத்திற்கு ஆதிசங்கர் பகவத் பாத வியாக்கியானம் பண்ணச்சு என்ன வியாக்கியான ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று எப்படிப்பட்டது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேரஹிதம் அப்படின்னு பிரம்மம் என்று சொன்னால் பிரம்மத்தை போல இன்னொன்னு கிடையாது பிரம்மத்துக்கு உள்ளே இன்னொன்னு கிடையாது பிரம்மத்தை கிடையாது பால பாட்டம் ஆரம்பத்தில் சொல்ற விஷயம் ஒவ்வொரு வஸ்துக்கும் சஜாத்திய பேதம் உண்டா விஜாத்திய பேதம் உண்டா ஸ்வகத பேதம் உண்டா கஷ்டமாவே இருக்காது மாமரம் இருக்கு ஆலமரம் வேண்டாம் பெருசாச்சு மாமரம் எடுத்துப்போம் இப்ப மாமரம் ஒன்னு இருக்கு இன்னொன்னு பக்கத்துல இன்னொரு மரம் இருக்கு அது இன்னொரு மாமரம் அப்படின்னு சொன்னா இந்த மாமரத்துக்கும் அந்த மாமரத்துக்கும் வேறுபாடு இருக்கு இது ஒரு மாமரம் அது ஒரு மாமரம் அப்படின்னு சொன்னா அது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பேதம் என்ன தெரியுமோ சஜாத்திய பேதம் சொன்னார் இதனுடைய ஜாத்திய சேர்ந்தது அது இதுவும் மாமரம் அதுவும் மாமரம் ஆகினாலே அப்ப என்ன தெரியாது மாமரம் ஒரே ஒரு மாமரம் இல்லை மாமரம் போல பல மாமரங்கள் உண்டு சொன்னா அப்ப சஜாத்திய பேதம் ஆச்சு ஆனா பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் சஜாத்திய பேதமே கிடையாது அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னா பிரம்மம் ஒண்ணுதான் உண்டு பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாது இன்னொரு மாமரம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அப்புறம் இன்னொன்னு விஜாத்திய பேதம்னு ஒண்ணும் அது என்னன்னா ஆலமரம் இருக்கு பக்கத்துல இன்னொன்னு அரச இருக்குன்னு சொன்னா இது வேற மரம் அது வேற மரம் ஆனா இங்க சொல்ற பேதம் வேற இப்ப ரெண்டும் ஆலமரம் மாமரத்தை இது வேற மரம் அது வேற மரம் சொன்னா அப்ப என்ன சொல்லுவான் ரெண்டும் ஒரே மரம் தான் ஆனா இது வேற அது வேற அப்படி சொல்ல போறோம் ரெண்டும் ஒரே மரம் தானே ரெண்டும் ஒரே ஜாத்தியை இதுவும் மாமரம் அதுவும் மாமரம் ஆனா இது வேற மாமரம் அது வேற மாமரம் சொல்றோம் ஆனால் விஜாத்திய பேதம் என்ன எடுத்து மரம் அது வேற மரம் இது அரசு பொழுது உண்டு பிரம்மத்தை பிரம்மத்தை தவிர இன்னொன்னு உண்டானு கேட்டா விஜாத்திய பேதமும் கிடையாது அப்படின்னு அஜ்வைக்கத்துல அதையும் தள்ளிவிட்டான் பிரம்மத்தை தவறு இன்னொன்னு கிடையாது அப்படின்னு சொன்ன மூணாவது ஸ்வகத பேதம் அப்படின்னு சொன்னா மரம் என்ன எடுத்துடாரு அந்த மரத்துல என்ன இருக்குது மரத்தினுடைய அடிபாகம் வேர்னு இருக்கு நடுவுல மரம்ன்ற பாகம் இருக்கு மேல கிளை இருக்கு இறை இருக்கு பூ இருக்கு காய் இருக்கு பழம் இருக்குன்னு இத்தனை வஸ்துக்களை சொல்றோமோ இல்லையோ இதெல்லாம் ஸ்வகத பேதம்னு பேரு தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறுபாடு அதுவாவது பிரம்மத்துக்கு உண்டானா அதுவும் பிரிது அதை தவறுவே இன்னொன்னு கிடையாது அதுக்கு உள்ளயே இன்னொன்னு கிடையாது அதுக்கு உள்ளேன்னு சொல்ற இடமே கிடையாது ஆனால் பிரம்மம் ஒன்றுதான் உண்டு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லிருக்கு அத்வைதல் ஆனால் அந்த பிர இத்தனை வசுவ கண்ணால பார்க்கிறமே அப்படின்னு கேட்டா கண்ணால பார்க்கிற அத்தனை வஸ்துக்களும் அறியாமையினால தெரிகிறது அது அவித்தியினால ஏற்படுறது ஆயினால இத்தனை வஸ்துக்கள் தெரியாது அப்படின்னு சொன்ன ஆனால் இதை விசித்தாத் தோடு அத்வைத்தினுடைய விஷயத்தை இத்தோடு நான் நிறுத்திக் கொள்ள இன்னும் சொல்லிட்டே போனா கடைசியம் தெரிஞ்சிருக்கிற குழம்பு போடக்கூடாது குழம்பு ஆஹா இது வரைக்கும் சொல்லியாச்சு ஆனா விசித்தாத்வைத்தில என்ன சொன்னோம்னா அப்படி சொல்லக்கூடாது பிரம்மம் என்கிறது ஒன்று ஒன்றுதான் அது இப்படி அப்படி அத்வைத்த சித்தாந்தத்துல சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டா ஏக்கமேவா அத்வித்தீயம் என்கிற உபனிஷத் அது என்ன சொல்றது ஏக்கமே வாக்கம்னா ஒன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால ஒன்னுதான் உண்டு இரண்டாவதே பிரம்மம் கிடையாதுன்னு உபரிஷத்து நம்ம தழில தெளிவாக சொல்லி இருக்கிற பொழுதோ நீ எப்படி பல வஸ்துக்கள் உண்டு சொல்றேன் அது உபரிஷத் வாக்கியத்துக்கு விரோதம் இல்லையா அப்படின்னு அத்வைத்துகளை அத்வைத்துகள் விசிட்ட அத்வைதளை பார்த்து கேள்வி கேட்பான் அதுக்கு மேலே விஜய் ஆச்சு விஜய் பதில் சொல்லுவா அதுக்கு மேலே கேள்வி திரும்பி பதில் சொல்லுவா இது எல்லாத்தையும் நம்மாலும் முழுக்க பார்த்து விட முடியாது இருந்தாலும் ஓரளவு எங்கேயான நிறுத்தலாம் அவ்வளவுதான் ஆஹா இப்போ எந்த டிஸ்கஷனும் அவ்வளவு தானே த டைம் இஸ் ஆப் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு எந்த டிபேட்டை பார்த்தாலும் இந்த டிவியில் வைக்கிற டிபேட்டில் கூட சொல்றேன் இவன் சொல்லத்தையும் சொல்லிட்டே இருக்கா அவன் சொல்லிட்டே இருக்கா கதில மணியாகி போச்சு நான் கேந்து போகிறேன் பத்து போயிடுறான் அவ்வளோதானே சொல்லு இது விஷயம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டான் விஷயம் முடியல அவகாசம் முடிஞ்சு போச்சு உபநத்தும் பிரேரி சமத்துவா அப்படின்னு ஏதோ சில விஷயங்கள்ல என்ன சொல்லிருக்கு எத்தனை வஸ்துக்கள் உண்டு அத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதே வேதத்துல நீ எந்த உபனிஷத்துல இதெல்லாம் இருக்குன்னு இல்லை ஏகமேவா அத்வித்தீயம் சொன்னதாக உபனிஷத்தை காட்டுகிறேயே அதே உபனிஷத்துக்களிலேயே பல வஸ்துக்கள் உண்டு சொல்லியிருக்கு அப்ப பல வஸ்துக்கள் உண்டு சொன்ன இடத்த நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா பல வஸ்துக்கள் உண்டு சொன்னதெல்லாம் பொய்த் தோற்றத்தை சொல்லுகிறது நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொன்ன கிடையாது அசத்தியம் அதெல்லாம் தெரியாது அது சத்தியமாயிருக்கிற விஷயத்தை தான் சொல்லுமே தவிர பொய்யா இருக்கிற விஷயத்தை அது சொல்லவே சொல்லாது அத்தனையும் சத்தியம்தான் அப்போ உடனே இதுதான் விஷயம் வந்தது ஒன்றுதான் உண்டு சொல்றது அப்ப அந்த ஒன்றுதான் உண்டுன்றதுக்கு என்ன பிரமாணம் நீ எப்படி நீ நிரூபிக்கிறது ரெண்டாவது கிடையாது ஒன்றுதான் உண்டு சொல்லித்திரூபிக்கிறது கேட்ட இதுக்கு அழகான ஒரு சமாதானம் விசிட்டாத்ய சம்பிரதாயத்தில் சொல்லி இருக்கிற விஷயம் அது ஒரு சின்ன நிகழ்ச்சியை சேர்த்து நான் சொல்லுகிறேன் யாமுராச்சாரியர் என்கிறவர் அவர் ஆள வந்தார் அவருடைய ஒரு பெருமை அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருந்திருக்கலாம் ரொம்ப சின்ன வயசுல ஒரு மகாஜானியா இருந்தார் ராமானுஜருக்கும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தபடி இருந்தவர் அந்த யாமுனாச்சாரியர் ஆழவந்தா ஆழவந்தாங்கிற பேரு அவருக்கு பின்னால்தான் ஏற்பட்டது அவருக்கு முதல்ல யமுனை துறைவர் அது யாமுனாச்சாரியா என்று சமஸ்கிருதத்துல இருந்து அது அப்படி யாமுனாச்சாரியர் பேரால இருந்தது அவர் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற பொழுதும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னன்னா அவருக்கு அவருடைய குருவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த ஆச்சாரியர் அந்த ஊர்ல ஒரு ராஜ இருந்தா யா, இது நட ஆச்சு அந்த கப்பம் கட்டிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் கப்பத்துக்காக ஒரு ஆள் வந்தான் உடனே இவர் என்ன பண்ணம் பண்ணி அவளை ஜெயிக்கிறேன் ராஜசபைக்கு போனா முதல்ல சாந்தியமான வாதங்கள் நடந்ததுல யுக்திவாதம் உடனே என்ன கேள்வி கேட்கறது நீ யார் கேள்வி நீ கேட்கறியோ நான் கேட்க ரெண்டு பேருக்கு முதல விசாரம் வந்தது உடனே அவன் என்ன சொன்னா நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க ஒன்னு போய் நான் என்னத்தை கேள்வி கேட்கறது நீ ஏதாவது கேளு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்ன சரி இல்லேன்னு மறுக்கிறது என்ன கஷ்டம் இல்ல மூணு வார்த்தைய சொல்றேன் அத நீ மறுத்து சொன்னா போறோம் வேற ஒண்ணுமே இல்லை இல்ல அது உண்மையில் சரி பார்க்கலாம் என்ன சொன்ன முதல் வார்த்தை உன் தாயார் மலடி அப்படின்னு சொன்ன உண்மையார் தாயார் மலடி தான் எப்படி சொல்றது இவனே பிள்ளையா பரத்திருக்க ரெண்டாவது கேட்ட என்ன இந்த மகாராஜா இருக்கான இவன் புண்ணியசாலின் ரொம்ப புண்ணியமே உடையவன் இவன் இவனுக்கு பாவமே கிடையாது அப்படின்னு பாவம் இருக்கு கணவனாக உடையவள் இந்த மூணு தேடி இல்லையு சொல்லுட்டியானா அதுவும் இந்த சாஸ்திர ரீதியா சொல்லணும் அவ்வளவுதான் கேட்கலாம் இதை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனா நீ தான் இந்த அஞ்சு வயசு இவர் என்ன பண்ண இவர் பண்ணினார் இத என்ன சொல்றது இது எங்க நடக்கும் ராஜா பிரத்யக்மா இவன் மறுபடியும் அல்ல இவனால சொல்ல மறின்னு சொல்லவே முடியாது அது ஒரு விஷயம் அப்படியே அதை ஒன்னும் முன்ன பின்ன தாண்டினாலும் மீதி ரெண்டும் கழுத்துக்கே கத்தி ராஜா பாவினு சொல்லணும் ராணிக்கு இன்னும் பல பர்த்தா கட்டிருக்கான்னு சொல்லணும் இது என்ன விசாரம் சொன்னா இது மாதிரி எல்லாம் விதண்டா இது விதண்டாவா அந்த மாதிரி தோன்றதும் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான் உடனே ராஜா என்ன சொன்னா நியாயமான விஷயம் சொல்லுவோம் அவரை நீ கேள்வி காட்டாலு நிரூபிச்சு வாக்கியத்தாலே என்ன அப்பதான் நீ ஜெயிச்சதா ஒத்துப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே ரொம்ப சுலபமாக அவர் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் இவனுடைய இவனை பெத்த தாயார் இவன் பிள்ளையே பெறாதவர்கள் இருக்கிற சமம் ரெண்டு காரணம் சொன்னார் ஒரு காரணம் என்னன்னா சாஸ்திரத்துல சொல்றது அதெல்லாம் இந்த காலத்துல சொல்லக்கூடாது அதுவும் அந்த காலம் தான் ஒரே பிள்ளையை பத்தாள் பெத்தவளே அங்கே சொல்லிருக்கு ஏக புத்திரனா இருந்தா போறா தனிமரம் தோப்பாக சொல்றேன் அந்த மாதிரி ஏக புத்திரனை பெற்ற தாயா இருக்கு மலடியும் தான் பேருன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு இல்ல இந்த மாதிரி துட்ட புத்திரன் இருக்கிற பண்டிதா எல்லாம் வயிற்றுல அடிச்சு கப்பம் கட்டுறானே இப்படி ஒரு துட்ட புத்திரனை தாயா பிள்ளை பெத்தவளே இல்ல இதுக்கு மலடின்னு சந்தோஷம் அவளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டாவது ரா புண்ணியசாலியா பா பாப்பது எப்படி ஜங்களுடைய வருமான எல்லாம் ரா ஒரு பங்கு போய சேர்றதோ அந்த மாதிரி ஜனங்களுடைய பாப புண்ணியங்கள் ஆறுல ஒரு பங்கு ராஜாவுக்கு போய் சேர்றதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னா எத்தா பா ஜனங்கள் அத்தா பேருடைய பாபமும் ராஜாவுக்கு ஆறுல ஒரு பங்கு போய் சேர்ந்தார் அவன் எப்படி புண்ணியசாலினு சொல்றது அவன் பாபி தான் என்ன சொல்றான் இதுதான் சொல்றாரு கணவனாக உடையவள் சொன்னாலே அதுவும் சொல்லிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே தேவதாக்கோந்தாவதாகத்தான் இந்த இவனுக்கு கொடுக்கறதா சொல்லி இருக்கு இந்திரன் வருணன் ஒவ்வொரு தேவத்துக்காக சொல்லிட்டு அப்புறம் தாரவாத்து கொடுக்கிறதா இன்னைக்கு அதை கொண்டு பார்க்கிற இவளுக்கு என்னன்னா தெய்வங்களை புருஷர்களாக கொண்டோமானால் அவளுக்கு இன்னும் கணவன்மார்கள் உண்டும் என்பதாக இப்படி சொன்னதாக சில விஷயங்கள் எல்லாம் சரி அதுக்கப்புறம் இருக்கட்டும் இப்ப இனிமேல் நாம் நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் என்ன விஷயம்னு கேட்டான் இந்த வேதாந்த விஷயம் விசாரிவான் சித்தாந்தம் நாளைக்கு பார்ப்பார் இத்தான் சொல்ல சொல்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ரசிக்கும்படியா வேற விஷயங்களை சொல்றேன் ஆஹ் ஏதோ சொன்னார் இவனுக்கு பார்த்து என்ன சொன்னார்னா ஏகமேவா அத்வித்தீயம்னு சொன்னா பிரம்மம் ஒன்னுதான் ஒன்று இரண்டாவது கிடையாதுன்னு சொல்லிருக்கு இரண்டாவது கிடையாதுன்னா என்ன சஜாத்திய விஜாத்திய சுகத பேத ரகிதம் என்ன த பிரமத்தை போல இன்னொன்னு கிடையாது பிரம்மத்துக்கு சமமாய் இன்னொன்னு கிடையாது பிரம்மத்தை தவிர இன்னொன்னு கிடையாது பிரம்ம ஒன்னுதான் தவிர கண்ணால பார்க்கறது அத்தனையும் போய் நானும் போய் நீயும் போய் ராஜாவும் போய் எல்லாரும் போய் அப்படின்னு சொன்னார் இதுதான் அத்வைதார்த்தம்னு சொன்னார் உடனே இப்ப யாமனாச்சாரியர் இத இவருடைய சித்தார்த்தத்தை சொல்லணும் அவர் என்ன சொன்னார் மகாராஜா இப்ப அவர் ஏதோ அவருடைய சித்தார்த்தத்தை சொன்னார் அந்த சித்தாந்தத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எங்களுடைய சித்தாந்தம் வேற அப்படின்னு சரி உங்களுடைய சித்தாந்தம் என்ன அதை சொல்லு அது சரியா தப்பான்னு நிர்ணயம் பண்ண எனக்கு புரியல மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் மகாராஜா இப்ப சித்தாந்த விஷயங்களை விட்டுடுவான் நான் ஒரு வார்த்தையை சொல்ல போறேன் இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு சந்தோஷமா அல்லது துக்கமா கோபமா நீ சொல்லு போறோம் வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சரி சொல்லு என்ன சொல்ல போட சோழன்பா ஏக ஏவ சமிராட் அத்வித்தியோஸ்தி பூத்தலே அப்படின்னு சொன்னார் சோழன்பா ஏக ஏவ சமிராட் சோழ சக்கரவர்த்தி நீ ஒருத்தன் தான் அத்வித்தியோஸ்தி பூதலே உனக்கு ரெண்டாவதே கிடையாது நீ ஒருத்தன் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையா அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இந்த குழந்தை கூட நம்மளுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு இருக்குது சொல்லிட்டு வரே கரெக்டா தான் சொன்னேன் ரொம்ப நன்னா சொன்ன அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டால் அவனுக்கு துக்கம் உண்டாகும் இல்லையா அப்படின்னு பார்த்து கேட்டார் ஆள வந்தார் யாமுனாச்சாரி எனக்கு என்ன துக்கம் உண்டாகும் எனக்கு சக்கரவர்த்தி நான் ஒத்தந்தான் எனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னு நீ சொன்னதுல எனக்கு ஆனந்தம் தானே அப்படின்னு உடனே இவர் என்ன சொன்னாரே என்ன கிடைக்க தெரியுமா கிடையாது அந்த ராஜா சிரிச்சுட்டு அர்த்தமாக இருக்கு சோழன் தான் எனக்கு இரண்டாவது கிடையாது என்ன அர்த்தம் தெரியும் கிடையாது உன் பண்டிதன் சொன்ன அர்த்தம் அதுதான் அவனை பார்க்கிறான் என்னப்பா இப்படி அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் ஏகமே அத்வித்தீன்றதுக்கு அவன் என்ன அர்த்தம் சொன்னான் பிரம்ம ஒண்ணுதான் உண்டு அதுக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னா ஒன்று என்ன பரபிரம் ஒன்றுதான் உண்டு இரண்டாவது கிடையாது போல இன்னொரு கிடையாது பிரம்மத்துக்கு சமமாக இன்னொரு வச கிடையாது சோழ நூப்பக ஏக ஏவான சோழ சக்கரவர்த்தி ஒருவன் தான் அவனுக்கு இணையான அரசர்கள் லோகத்துல யாரும் கிடையாது எத்தனை அரசர்கள் இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் எத்தனை குடிமக்கள் இருந்தாலும் எல்லாரும் அவனுக்கு அடங்கின மக்கள் தான் எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும் எல்லாம் அவன் ஆளுகிற என்று அப்படித்தான் அர்த்தமே தவிர சக்கரவர்த்தி ஒத்தன்தான் அவனுக்கு கீழ உத்தரவே கிடையாது அவனுக்கு மனுஷ கிடையாது அவனுக்கு ராஜ்யமே கிடையாது அவனுக்கு மந்திரிகளே கிடையாது தேனையே கிடையாதுன்னு அர்த்தம் சொன்னான் அது எப்படி அர்த்தமாகும் ஆனால எப்படி அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி இங்கேயும் கூட உபநிஷத்து என்ன சொல்றது பிரம்ம ஏகமேவா அத்வி அப்படின்னு சொன்னான் பிரம்மம் என்ன ஒன்னுதான் உண்டு ரெண்டா இப்ப நான் வந்து பிரம்மம் பத்து உண்டு நானும் நானா சொன்னேன் நான் மட்டும் பிரம்ம பத்து உண்டு நான் சொன்னேன் நானும் பிரம்ம ஒன்று தான் சொல்றேன் எங்களுடைய உடமைகளாக பிரம்மத்திற்கு கீழ்பட்டவைகளாக எல்லா வஸ்துக்களும் உண்டு என்று அப்படி சொன்னால்தான் அந்த பிரம்மத்திற்கே பெருமை உண்டாகவே தவிர அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த ஒன்று இருந்தால் என்ன ஏற்படும் ஆயினாலே ஒன்று பிரம்மத்துக்கு உடமை பொருள்களாக எல்லா பொய்யே கிடையாது எல்லா சத்தியம்தான் மித்யாபூதமான வஸ்து என்ன ஒன்று கூட கிடையாது எல்லா சத்து சொல்லுவோம் ஆனா அதுவே இந்த என்ன சொல்றான் பிரம்மத்தை தவிர அசத்த ஒண்ணுதான் சத்து மத்தியாது எல்லாம் கண்ணுக்கு பொய்யா தெரியாது என்ன சொன்னா அவன் என்ன சொன்னான் கயிறுல பாம்பு தெரியுறா மாதிரி என்ன தெரியாது கயரு கயிறு பாம்பு மாதிரி தெரியறதாலே சமயம் அத பார்த்து உடனே பயம் தோறணும் அதுவே உங்க பாம்பு இருக்கு நினைச்சு பயம் தோறணும் உடனே அங்கே இருந்து ஒருத்தன் வந்து எப்படி போறது அப்படின்னு நினைச்சு உண்டான் கிடையாது வெறும் கயர் மட்டும் தான் இருக்கு ஆனா இவன் பாம்புன்னு நினைச்சபடியே இவனுக்கு பயம் ஏற்பட்டது அது உண்மையா ஜெகத்துன்னு ஒரு வசுவே கிடையாது உலகமே கிடையாது இதுதான் அத்வைத சித்தாந்தத்தில் சொன்ன உலகமும் ஒரு வசுவே கிடையாது ஆனால் இவன் என்ன பண்றான் தன்னுடைய அறியாமையினாலே அஜானத்தினாலே அட்டோ மாதிரி இது வரும் பிரம்மன் இது உலகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்போ இவனுக்கு ஞானம் வந்துடும் அப்போ அதுதான் உண்மையான ஒரு ஞானம் அப்படின்னு சொன்னான் உடனே நீ நீ அவனுடைய சித்தாந்தத்தில் அப்படித்தான் சொல்றேன் தெரியு கயர்ல பாம்பு தெரியுதா போல அப்படின்னு நீ சொல்லுறது நினைச்சியே அப்படின்றான் உடனே ஓஹோ அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அது பாம்பில்லன்னு தெரிஞ்சிடான் உடனே பயம் போயிடுச்சு அப்படின்னா அங்க என்ன தெரியுமோ முதல்ல பாம்புன்னு நினைச்சானே அதுக்கு என்ன காரணம் நான் ஆரம்பத்துல சொன்னதை மறுபடியும் கொண்டு போன என்ன காரணம் தெரியுமோ ஏற்கனவே பாம்பை பத்தி இவனுக்கு தெரியும் போயிடும் ஏற்பட்டு பாம்பு நினைச்சு பிரமிச்சான் ஒருவேளை பாம்புன்ற வசுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சித்தாந்த பிரகாரம் ஜெக்துற வசுவே கிடையாது அந்த இல்லாத ஜகத்தையும் பிரம்மத்தில் தெரியும் ஒரு தப்பா ஒன்னு தெரியும் இருக்க பாம்பும் கயிறு மட்டும் இருந்தது பாம்பே உலகத்தில் இல்லைன்னா இவனுக்கு பாம்பு தெரியவே போறது அப்படி இருக்கிற பொழுதோ இவனுக்கு ரெண்டு சித்தாந்தம் நீ என்ன சொல்ல தெரியுமோ பிரம்மும் உண்டு ஜகத்து உண்டு ஒத்துண்டா தான் பிரம்மத்துல ஜெகத்து தெரிஞ்சது கிடையாது கேள்வி கேட்க முடியும் இந்த கேள்விகள் இதுக்கு பதில் சொல்லுவா மேல போயிட்டே இருக்கும் ஆனாலும் கூட கடைசியாக நிர்ணயமானது என்னன்னு கேட்டா ஒன்று என்ன அது பல ஒன்றுதான் அதுக்கு சமமாகவோ அதுக்கு இணையானதாகவோ அதுக்கு மேம்பட்டாகவோ ஒரு சிவஹா என்று சொல்லி இன்னொரு இடத்துல நாராயணஹா சொல்லி எல்லாம் சேர்ந்து யாரை சொல்லுகிறது நாராயணனான விஷ்ணுவைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லி அந்த ஒன்று என்னால் பரபிரம் விஷ்ணு என்று நமக்கு எப்படி அவசியம் என்கிற விஷயங்களெல்லாம் நாளை தினம் தெரிவிக்கிறேன் இரண்டு என்கிற சப்தத்தை இன்னைக்கே கொஞ்சம் லீடு கொடுத்துட்டேன் இப்படியே நாளைக்கு சொல்லிட்டு வராது கிலோ முப்பது ட்ரை ஃபுட் திராட்சை என்ன வேலை முன்னூறு ரூபான் ஈரமா இருந்தா அதுக்கு மதிப்பு குறவு அது ட்ரை ஆனா அதுக்கு மதிப்பு அதிகம் அந்த மாதிரி ரொம்ப மதிப்பு அதிகாமி ரொம்ப விசேஷமான விஷயம் சாமானிய விஷயத்தான் யார் வேணா சொல்லலாம் ஆனா விசேஷமான விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு இடம் வேணாம் கேட்கறதுக்கு தகுதியான அதிகாரிகள் வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல தகுதியான அதிகாரிகள் என்கிற அபிப்பிராயத்தால் நான் இதெல்லாம் சொன்னேன் நாளைக்கு வாங்க லக்ஷ்மி சரணாட்சா ஸ்ரீவக்ஷபராய சர்வேஷாம் மங்களம் ஸ்யக்காந்தாந்தய கல்யாண நிலேத்தியீவேங்கடனீஸ்தூரி வாசனவாசிசேஹர்நாடராஜா மங்களம் கமலாகுஜகூரி கதமாங்கிதமே யாவவிரிவசாய சம்பத்ப்புய மங்களம் விருந்தாரணாயமாயீப்ராணநாய்ப்பூத்தயம் ஸ்ரீமத்தைவிஷுச்சி மனோனந்தனேதவே நந்தநந்தனோதாயம ஸ்ரீமன்மஹாபூதபுரீமத்சவவயுன காம்பூத்தயா மங்களம் சுவந்தைக்கூத்தேங்கடேரோகைஅனந்தரங்கோகாரியயிருஷ்ணபாத்திசோனவேசாரிசந்தீவீவே நமஸ்ரீமாமுதா மகாத்மே ஸ்ரீரங்கவாசி பூராமீமனவாசி அண்ணங்கராரியவரீர்ம